அகிலாத்ம குணாவாசம் அஜான திமிராபகம் ஆசிரிதானாம் சுசரணம்ய தேசிகம் என்ற ஸ்லோகம் ராமானுஜருடைய சிஷியர்களிலே முக்கியமானவராக திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளுக்கு அனவரதம் கைங்கரியம் பண்ணினவரான சுவாமி அனந்தாழ்வாந்திர மகநீயர் அவரை பத்தி திருவேங்கடமுடையானே சாத்தி இருக்கிற அற்புதமான ஸ்லோகம் இது இது சுவாமி அனந்தாழ்வானுடைய தனியனாக கொண்டாடுகிறோம் ரெண்டு ஸ்லோகங்களே பெருமான் சமர்ப்பித்தான் அதிலே இது முதல் ஸ்லோகம் அகில் ஆத்ம எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமாக ஞானம் பக்தி வைராக்கியம் முதலான மிகச்சிறந்த கல்யாண குணங்கள் அந்த குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக அஜான திமிராபகம் அஜானம்னா அறிவின்மை அறிவின்மையாகிற இருட்டை ஓட்டி விடுபவராக ஆசிருத்தான் சுஷரணம் சரணம் புகலிடம் சரணம்னு போய் பற்றலாம் சுசரணம் மிக எளிதான புகலிடமாக ஆசிரிதானான் தன் திருவடிகளை பற்றினவர்களுக்கு எளிதான புகலிடமாக இருக்கக்கூடிய அனந்தாரியர் வந்தே அனந்தாரிய தேசிகம் அனந்தார்தன் என்கிற ஆச்சார்தனை தான் வணங்குகிறேன்னு சொல்றது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து சுவாமி அனந்தாழ்வான் அவர் வைபவம் என்ன அவர் நம்முடைய சம்பிரதாயத்துக்காக ஆற்றி இருக்கிற பெரும் பணி என்ன ஆச்சாரியவருடைய நான் அவரை பார்த்து நாம் அப்படி நடக்க வேண்டும் அவருடைய காலத்திலே நடந்த சரித்திரங்கள் என்ன என்பதை இந்த கோட்டியிலே இப்போது விஷயமாக்குகிறேன் அனந்தாழ்வான் என்பார் அதற்கு சில ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ஆண்டு இப்பூவலகத்திலே திரோபத்தாரம் பண்ணினார் கர்நாடக மாநிலத்திலே மைசூர்ங்கிற இடத்து கருத்திலே சிறுப்புத்தூர் என்கிற சிறு கிராமத்திலே திரவுபதாரம் பண்ணினார் சுவாமி அனந்தாழ்வான் அவர் எங்கேயும் பிறந்திருந்தாலும் வளர வேண்டியது ராஜதானியில தானே யாரும் எங்கேயும் பிறக்கலாம் ஆனா வேலை செடி ஒரு பெரிய ஊருக்கு போகிறோம் அதே போல அந்த காலத்துல பிறந்திருந்த ராமானுஜர் இருந்த ஸ்ரீரங்கத்தை அடைந்து தான் வாழ்ந்தார்கள் ஆனால் சுவாமி அனந்தாழ்வானும் ராமானுசருடைய மகிமையெல்லாம் கேள்விப்பட்டார் அவரே ஆதிசேஷனுடைய அம்சமாக அவதரித்தவர் சுவாமி ராமானுஜரும் ஆதிசேஷனுடைய அம்சமாக பஞ்ச ஆயுதங்களுடைய அம்சமாக திருவுபதாரம் பண்ணிருக்கார் அடையாறு கமல தலர்மகள் கள்வன் கழி எண்ணும் படையோடு நான் படர் தண்டும்னு தெரிவிக்கிறோம் ஆ பஞ்சாயுதங்களின் அம்சமாக ராமானுஜர் ஆதிசேஷ அம்சமாக ராமானுஜர் பிறக்க அதே ஆதிசேடனுடைய அம்சமாக அனந்தாழ்வான்கிற மகனீயரும் அனந்தார் என்கிற பெயருடைய திருவுத்தார பண்ணினார் நேரே ராமானுஜரை சென்று ஆச்சிரியத்து விடுவோம் என்ன சென்று அவருடைய கோட்டியிலேயே அன்ப்திருந்தார் ராமானுஜருடைய ஆச்சாரியனாக ராமானுஷரை போய் ராமானுசருடைய சிஷ்யராக ராமானுஜர் ஆச்சாரியனாக பத்தி போய் ஆச்சிரித்தார் ராமானுஷருக்கு ஒரு வழக்கம் உண்டு தன்னை பல பேர் சிஷ்யர்கள் வந்து ஆச்சிரித்தால் நேரத்தான் மட்டும் அவர்களுக்கு ஆச்சாரியனா தன் சிஷர்களிலே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நீர் அவனிடத்திலே போய் ஆச்சரியம் ஒரு புதுசா ஒருத்தர் சிஷ்யர் வரார்னா தானே எல்லாருக்கும் சொல்றதில்லை தன் சிஷியர்களுக்கும் ஒரு பெருமை வேணுங்கிறதுக்காக தனக்கு நிகராகத்தான் ராமானுஜர் தன் சிஷ்யர்களையும் மதிப்பர் அவர் சிஷ்யர்களுக்குள்ள ஒருத்தர் கூரத்தாழ்வான் திருவரங்க தமுதன் பெரியவர் ராமானுஜர் இடத்துல வந்து ஆச்சிரித்தார் உடனே நேர நம்ம இடத்துல ஆச்சிரிக்க வேண்டாம் கூறத்தாழ்வான சென்று சொல்ல ஆழ்வான் தான் ஆச்சாரியர் ஆனார் அருளா தானும் திருவரங்க தமுதனா இருக்கு இந்த திருவரங்க தமுதனார் அதையும் பாசரத்துல தெரிவிக்கிறார் வருத்தும் உரவிருள் மாத்த என்ன தான் பாசரத்திலேருந்து எட்டாவது பாசரத்திலிருந்து ராமானுஷனு தந்தாதியில் ஆழ்வார்களுடைய சம்பந்தம் எல்லாம் ராமானுஷருக்கு உண்டு தெரிவிக்கிறார் அதுக்கு முன் பாசனம் ஏழாவது பாசரத்திலே அழா சாதிக்கிறார் பெரும் புகழார் நம் குறிய கடத்தும் சரண் கூடிய அல்லா வழியைக் கடத்தல் ராமானுஷனுடைய சொல்லுவேன் சம்சாரத்தை தாண்டுவது எனக்கு மிக சுலபம் மொழியை கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழிய கடத்த நம் குறத்தாழ்வான் சரண் கூடிய பெண் புறத்தாழ்வானுடைய திருவடித்தாமர்களைப் பிராபித்தேன் பின் ராமானுஜர் திருநாமங்களை ஆய்வோயாமல் சொல்லி ரொம்ப சுலபமா சம்சாரத்தை தாண்டிடுவேன் சாதித்தார் திருவரங்கத்தமுதனார் ஆஹ் தன் திருவடிகளிலே ஆச்சிரயிக்க வந்தவரை புறத்தாழ்வான் திருவடிகளில் ஆச்சரியுங்கோன்னு ராமானுஜர் தெரிவித்தாரா அதே அனந்தாழ்வானும் சென்று ஆச்சிரிப்பதற்காக போனார் அப்பொழுது ராமானுஜர் அவரை பார்த்து நம்முடைய சிஷர்களிலே மிக முக்கியமானவரான அருளாள பெருமாள் எம்பெருமானாரை ஆசிரியம் என்ன ஆணையிட்டார் சுவாமி ராமானுஜர் தன்யோஸ்மி ஆணைப்படி நடப்போம் என்று நேரே அருளாள பெருமாள் எப்பெருமானார் இடத்திலே சென்றார் விழுந்து வணங்கினார் அனந்தாழ்வான் கேசவாச்சாரியர் தான் அனந்தாழ்வானுடைய பேர் அவர் சகல சாஸ்திரங்களையும் சொல்லி வைத்திருந்தார் அனந்தாழ்வானுக்கு இப்பொழுது போய் ராமானுஷ் திருவடிகளிலே பணிய அவர் போய் இதோ இந்த பெரியவரிடத்தில் ஆச்சரியங்கள் சொல்ல அருளாள பெருமாள் பெருமானார் இடத்துல வந்து திருவடித்தாமர்கள் விழுந்தார் அருளாள பெருமாள பெருமானார் சாதித்தாரா இதென்ன குருவித்தலையிலே பனங்காய வைப்பதை போலே குருவி தலையில பனங்காய வச்சு அது தாங்குமா நீர் பெரிய கிருத்தரசே மகா கருடரப் போலே அவர் சிறகுகளிலே எத்தையும் தாங்குவர் தன் தலையால எத்தையும் தாங்குவர் ஆதிசேஷன் ஆயித்தே ஆதிசேஷனுக்கு ஆயிரம் பணங்கள் படங்கள் அந்த படத்தின் பெயர்ல ஈரேழு பதினாலு உலகத்தையே தாங்கும் அது உம் நம்ம அருளாள பெருமாள பெருமானால் ஒதுங்க பார்த்தார் இருந்தாலும் விடாமல் அவரையே ஆச்சாரியனாக கொண்டு வாழ்ந்திருந்தார் சுவாமி அனந்தாழ்வான் அருளாள பெருமாளை பெருமானார் ராமானுஜனுடைய திருவாராதன கைங்கியத பார்த்திருந்தவர் அவர்தான் மொத்தத்திற்கு ஒரு ஒரு கைங்கதம் குடுத்து வச்சிருந்தார் ராமானுஜன் புறத்தாழ்வானுக்கு ஸ்ரீகோஷ பண்டாரம் தன்னுடைய மொத்த புத்தகங்களையும் பாதுகாத்து எப்ப பரமதத்தோட வாத வந்தாலும் அவரை வைத்துக் கொண்டுதான் ராமானுஷ்வர் நடத்தி ஜெயிப்பர் சிபாட்சியத்தை எழுதி கொடுத்ததே புறத்தாழ்வான் தானே சுவாமி அவருக்கு அந்த கொடுத்தார் அடுத்து எல்லா கருவூலத்தை பார்த்துக்கணும் பணங்காசு வரவு பார்க்கணும் பெருமானுடைய கைங்கத்தை பார்க்க வேண்டும் முதலியாண்டான கொண்டிருந்தார் பாதுகேயா கசையந்தி அசரதேவ் பாதவ் சிரசா தாரயாமி என்ன அந்த முதலியாண்டானுடைய திருவடிகள் மானமானுஷருடைய திருவடிகள் சொல்லலாம் புரத்தாழ்வான பத்தி ஸ்ரீவத்த சின்ன மிஸ்ரே நமவுக்தி மசீமகே கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம் என் ஆழ்வானுக்கு உண்டான பெருமை இப்படி பல பல ஆச்சாரியர்கள் ராமானுஷரிடத்திலே கட்டின பசுவை போலே அப்படியே கிடந்தார்கள் ஒத்தொத்தர ஆயிரம் பேருக்கு ஆச்சாரியனா தகுதி உண்டு இருந்தாலும் இவர்கள் இத்தனை ஒரு பசுமாட்டைப் போல ராமானுசரிடத்தில் அடங்கி இருக்கணும்னா அவருக்கு நிகரா வாதம் பண்ற சாமர்த்தியம் பல பேருக்கு இருந்தது அவருக்கு நிகரா பக்தி பல பேரிடத்துல இருந்திருக்கலாம் ஆனா ராமானுஷ்வரத்துல இத்தனை பேர் அடங்கி இருக்க என்ன காரணம் உலகம் முழுக்க வாழணும்னு அந்த நினைவு காரணம் அது ராமானுஷ்வர் ஒருத்தரிடத்துலதான் பார்க்க முடியுமே தவிர மத்தெல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்துருமான்னு தெரியாது ஞானத்தை சம்பாதிச்சு விடலாம் பெருமானிடத்துல சம்பாதிக்கலாம் வைராக்கியத்தை சம்பாதிக்கலாம் வித்வத்தை சம்பாதிக்கலாம் ஆனா ஜெகத்துக்கு ஆச்சாரியனாக இருந்து மோட்சத்தை காட்டி கொடுக்கிற சக்தி ஒருத்தருக்கு வேணும் இல்லையோ அந்த சக்தியை பெருமான் ராமானுஷ்வரத்துல தான் வைத்திருந்தார் அதனாலதான் இத்தனை மகாச்சாரர்களும் சுவாமியினுடைய திருவடித்தாமர்களே பற்றி வாழ்ந்தார்கள் அனந்தாழ்வானும் அருளாளப்பெருமாள் பெருமானார் திருவடிகளை பத்தினார் அருளாள பெருமாள் பெருமானார் தான் திருவாராதன கைங்கரியன் நித்தியம் மண்டத்துல இருக்கார் அது எவ்வளவு நெருக்கமான கைக்கர் மற்ற கைங்கெல்லாம் ஏதோ பாக்குறோம்னா பாக்குறது தன்னுடைய ஆராஜ்ய தேவதையே ஒருத்தன கொடுத்து வச்சிருக்கணும்னா ராமானுஷர் எத்தனை தூரம் தன் அன்பை பொழிந்திருக்க வேண்டும் அருளாள பெருமாள் பெருமானத்தை அவனுக்கு ஒரு பெருமை கிட்ட வேண்டும் அனந்தாரியன் அவனை சென்று ஆச்சிரிக்கட்டும் ராமானுஸ் போய் ஆச்சிரித்தார் வாழ்ந்து கொண்டு வந்த காலம் ஸ்ரீரங்கத்தோட இருந்திருந்தார் அனந்தாழ்மான் இருந்தாலும் பெருமானுடைய திரு உள்ளம் ஒரே கோவில்ல எத்தனை நாள் கைங்க பயன்படுத்த முடியும் வெவ்வேறு இடத்துல எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ண வேண்டும் அல்லவா அது ஆட்சிபுரத்துக்குன்னு சில பேரை நியமித்தார் திருவேங்கடத்துக்குன்னு ஒத்தனை நியமிக்க வேண்டுமே என நீங்காத குறை சுவாமியினுடைய திருவுள்ளத்திலே வானவர் வானவருகோனுடன் சிந்து பூமகளும் திருவேங்கடம் என் ஆழ்வாருடைய பாசனம் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியில் ஒளிவிற்காலமெல்லாம் உடனாய் மன்னிங்கிற பத்து பாசனம் அதுக்குத்தான் நிர்வாகம் இருக்கார் சுவாமி ராமானுஜன் தன்னுடைய கோஷ்டிலே ராமானுஜருக்கு செஷ்யர்கள் எழுநூறு பேர் சன்னியாசிகள் பன்னிரண்டாயிரம் பேர் கிரகத்தர்கள் ஒத்தனில் ரெண்டு பேர் இல்ல சுவாமி நான் வீசியார நடந்தார்னா எழுநூறு சன்னியாசிகள் புடைசூழன் பன்னிரண்டு ஆயிரம் கிரகஸ்தர்கள் புனைசூழத்தான் தான் நடப்பர் அதை தவிர ஆயிரக்கணக்கான பெண்கள் சுவாமிக்கு இத்தனை பேரு காலக்ஷேம கோட்டில் உட்கார்ந்து நிர்வாகம் பண்றார் வானவர் கோணடம் நமந்தளும் திருவேங்கடன்க்கு தடங்கொள் சமன்கொள் வீடு தரும் திருவேங்கடத்தினுடைய வைபவத்தை சொல்லி புஷ்பத்தல திருவேங்கடமுடையானுக்கு எத்தனை ஆசை இதோ விஸ்வசேனர் இன்றும் ராத்திரி இறங்கி வந்து புட்பகைங்கிரம் பண்ணுகிறார் பிரம்மாதி தேவர்களா இரவிலை இறங்கி வந்து புட்பகிங்கிரம் பண்ணுகிறார்கள் அத போல அழ்வாரும் பிரிக்கிறார் நான் தலையில சூக்கிட்டு போனோம் சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் விழுதரும் சுமந்து மாமலர் நீர் தூபம் கொண்டு பெரிய மலர் நீர் தூபம் கூட கூடையா புட்பத்தை தலையில சுமந்துட்டு போகணும் திருவேங்கடனுடையான திருவடிகளிலே சமர்ப்பிக்கணும் என்று நம்மாழ்வார் ஆசைப்பட்டார் அவர் ஓரடி அச்சது கிடையாது ஆழ்வார்த்திலிருந்து அவர் பிறந்த திருப்புலி ஆழ்வார் அடியோட வாழ்ந்தார் என்பத ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறார் ஆனாருடைய திருவுள்ளத்துல மனோரம் கட்டடங்காது ஆசை பெருமானுக்கு கைங்கிர பயணம் பார்த்தார் ராமனுஸ்வரன் அவர் ஆசைப்பட்டார் நிறைவேற்றி வைக்க வேண்டியது தொண்டனான நம்முடைய கடமை அல்லவா ஆழ்வார்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனா பக்தியில ரொம்ப ஊறிப்படும்படியாலே மேற்கொண்டு காலடி அவர்களால் எடுத்து வைக்க முடியாது ஆச்சாரியர்களை பொறுத்த வரைக்கும் பக்தியில் ஆழ்ந்து விட உபதேசத்துலதான் அவர்களுக்கு கருத்து திருத்துவதில் அவர்களுக்கு கருத்து ஆனா அத்தனை தூரம் ஆழ்ந்து போயிட மாட்டார் பொன்னரங்கம் என்றில் மயலையே பெருகுமி ராமானுஷன் என்ன ரங்கம்னு சொன்னால் ராமானுஷரும் மயல் பைத்தியம் பிடிக்கும் இருந்தாலும் ஆழ்வார்கள் அளவுக்கு ஆச்சாரியர்கள் போக மாட்டார்கள் உபதேசத்துலதான் ஆச்சாரியர்களுக்கு கருத்து அனுபவத்துல தான் ஆழ்வார்களுக்கு கருத்து அதனால ஆழ்வார் பாடி வச்சுட்டு போயிட்டார் வானவர் வானவர்கள் சிந்து போகணும் திருவேங்கனும் யோ எப்போ புட்பகைக்கு பட்டம் போறீங்களோ ஆழ்வாருடைய ஆசை ராமானுஜன் நிர்வாகம் இருக்கார் ஒரு தவறான கருத்து ஊர்ல இருக்கு ராமானுஜர் தமிழ்ல ஒண்ணு பிரபஞ்சமே எழுதலே அதனால தமிழ் தெரியாது என்று சில பேர் சொல்லிட்டு இருப்பார் எழுதலேன்னா அந்த காலகட்டத்துக்கு எது தேவையோ அதை எழுதி வைத்து போனார் அப்பவர் அத்தை தத்தையும் மற்ற உண்டான சாங்க கபிலர் கபிலுடைய சாட்சம் வைசேஷிகன் ஐயாய்கன் தார்க்கிகன் இவர்களை ஜெயித்து பிரம்மசூத்திரத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு பெரிய கடமை சுவாமி காலத்துல இருந்தபடியால் அதைத்தான் நிறைவேற்றினார் தன்னுடைய ஒன்பது ரத்தனமான கிரந்தங்களாலே ராமான நிர்வாகம் இல்லையா மொழிக்கும் பாசரங்களிலேயர் என்று பெயர் பெற்றிருந்தார் சுவாமி மாலிரோள நம்பிக்கை நூறுடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவித்தேன் நூறு அக்கார அடிசல் சொன்னேன் திருமாலின் சோழ சுந்தரபாகு அந்த சுந்தரத்தோளுடைய நூறு கங்காள அக்காரடிசில் நூறு கங்காள வெண்ணெய் இதை கொடுக்கணும்னு ஆண்டாள் சொல்லி விச்சிருப்பா அவங்க சென்றாள் பாடுறதுக்கு மட்டும்தான் அவளுக்கு தெரியும் ஏன் ராமானுஷ்வர் கிளம்பினார் தன் சீஷர்கள் புடைசூழ திருமாவளன் சோழமலைக்கு போய் அழகருக்கு சமர்ப்பித்து நேர ஆண்டாள் இருக்கிற சிவலிபுத்தூருக்கு வந்து ஆண்டாளே நடந்தது தேவரில் ஆசைப்பட்டபடி நடந்தது என்று சொல்ல நாலெட்டடி ஆண்டாள் முன்னே எடுத்து வைத்து நம் அண்ணன் அண்ணன் தானே தங்கையனுடைய நிறைவேற்றி கொடுப்பன் நீர் நிறைவேற்றி கொடுத்தபடியால் நீர்தான் நமக்கு சமையனால் கோதாகிரஜர்னு ராமானுக்கு பேர் ஆஹ் ராமானுஜருடைய வழக்கமே ஆழ்வார்கள் ஏதாவது பாசுரத்தில் ஆசைப்பட்டால் நிறைவேற்றி வைப்பார் இது அவருக்கு இருந்த வழக்கம் அதனால ஓரளவுக்கான நமக்கு அந்த வழக்கம் இருக்கணுங்கிறது முக்கியம் அவர் அப்படி நடத்தி காட்டினார்னா ஆழ்வார்கள் என்ன பாசுரமும் துவலில் மா மணிமாட மோங்கு தலைவெல்லி மங்கலம் இரட்ட திருப்பதி சுவளில் மா மணிமாட மோங்கு ரட்ட மாட மாளிகைகள் கோபுரங்கள் எத்தனை கோபுரம் மணிமண்டபம் பிராகாரம் அப்படி இருக்குன்னார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பொறுப்பல்லு நினைத்தார் அதே போல உட்பை பண்ணுவாரு காதல் ஆனால் திருவேங்கடத்துக்கு அந்த காலத்தில் போறதுங்கிறது திருமலை ஏழு மலைகளாக ஒரே துஷ்ட மிருகங்கள் வனச்சரமான மிருகங்கள் கடிக்கக்கூடிய பாம்புகள் விஷதுஷ்டமான செடிகள் எதாலும் விஷம் தீண்டும் ஒரு இரவு பொழுது கூட இருக்க முடியாது ஏதோ காடர்களும் வேடர்களும் வானரங்களுமாக வாழ்ந்திருந்த காலம் அது அதனால ஆசை போல ராமானுஜருக்கு இதோ நம்மாழ்வார் ஆசைப்பட்டிருக்கார் அவர் ஆசைப்பட்ட போய் திருவேங்கடத்துக்கு போய் நந்தவனம் தோட்டம் அமைத்து ஏறி வெட்டி திருவேங்கடமுடையானுக்கு புட்ப கயங்கிற நித்தப்படி மாறாமல் நடத்துவதற்குண்டோ கேட்டார் ராமானுஷன் தங்கோட்டியிலே யார் வாயத்தரப்பயம் திருவேங்கடத்துக்கு ஆறு போக திருமலை அப்பனுக்கு ஆறு கைங்கிருமன்னு ஆசைதான் இருந்தாலும் போறதுக்கு பயமா சுவாமி ஒரு ராத்திரி கூட திங்க முடியாதே விஷஜரம் வந்துருமே ஒத்துரும் வாயத்தரக்கல அனந்தார்ஜர் அனந்தாழ்வான் எழுந்திருந்து வந்தார் சுவாமியை தண்டம் சமர்ப்பித்தார் சுவாமி ஆணையானால் தேவரின் நியமனான குணமாக இப்போதே புறப்படுகிறேன் திருவேங்கடத்துக்கு செல்வேன் தோட்டம் அமைப்பேன் குப்பகைங்கிறது பண்ணுகிறேன் ஆணையிலிருந்து தெரிவித்தார் பேரானந்தம் கொண்டார் தானு சுவாமி ராமானுஷ்வன் ஓ இந்த கோட்டியிலே நீர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளையோ இந்த கோட்டியில வேற ஆண்களே கிடையாதா என்ன அனந்த ஆண் பிள்ளையோ என்று கொண்டாடினார் சுவாமி அன்னைக்கே புறம்பார் நீ என சென்றார் திரு வெங்கடத்துக்கு தோட்டம் வெட்ட வேணும் ஏறி வெட்ட வேண்டும் நந்தவனம் அமைக்க வேண்டும் தன்னுடைய கர்ப்பிணியான பெண் அதாவது கர்ப்பிணியான மனைவி அனந்தாழுஜனுக்கு அவளியில் கூட அழைச்சிட்டே போய் சொல்லிட்டார் தோட்டம் ஆறு வசாச்சுக்கு வருவா ஏன பத்து பேருக்கு மேல கூட்டுக்கிறதானே நாம கேட்போம் அந்த ஆள் பத்தி தான் இப்ப இத்தனாலயுமே பேசிட்டுருவோம் அது இல்லாததுனாலதான் இவர கேட்டாரே தவிர அந்த பத்து பேர் அவாளே கைக்கிற மென்ட்டு போயிருப்பா அதனால அந்த இடத்துல ஆள் கிடையாது தானே தான் மண்வெட்டி எடுத்தார் தானே தான் கூட எடுத்துக்கொண்டார் மண்ணை மெதுவா வெட்டுவதற்கு ஆரம்பித்தார் குளம் வெட்ட வேணும் தீர்த்தத்துக்கு தோட்டம் அமைக்க வேண்டும் புட்பங்கள் மாறாமல் இருக்க பெரியாழ்வார் பிரார்த்தித்தாரே மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி என்பகர் பூவும் கொடர்ந்து கண்ணனே கண்ணனுக்கு பூச்சி ஊட்டினார் எட்டு வித புட்பத்தவனுக்காக கொண்டு வச்சிருக்கேன் நன்றாக அனுபவித்துக்கொள் பெரியாழ்வார் பண்ணது புட்பகைங்கேற்றம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் தான் தொடவத்த புதிந்து தோன்றிய தோன்றலும் சொல்ல முல்யம் தான் கூடையோடைய திருப்பு குடலோட எப்பொழுதுமே வாழ்ந்திருந்தார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பெரியாழ்வார் பன்னிர கைங்கியம் புட்பகை கேரளம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பன்னிர கைங்கரம் புட்பகைங்கேஜம் பெருமானுக்கு நிர்துஷ்டமான போதெல்லாம் போது கொண்டு பொன்னடி புறையமாட்டேன் போதுங்கறது அந்த இடத்துல புஷ்பத்தை போதெல்லாம் போது கொண்டு தொண்டடிப்புடி ஆழ்வார் அத்தனை புஷ்பார் ஆனா பாட்டுல சொல்லிக்கிறார் ஒரு புஷ்பத்தை வச்சு நான் என்னைக்கான உருப்படியா உன்னை கைங்க பண்ணியிருப்பேனா என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார் பெரியோர்கள் ஆசைப்பட்ட கைங்கரியம் பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் அனங்காழ்வான் வெட்ட ஆரம்பிச்சுட்டார் ஏரிய வெட்டி மண்ண கூட கூட எடுத்தெடுத்து தன் கர்ப்பிணி தன்னுடைய மனைவியின் இடத்துல கொடுத்த அவ கொண்டு போய் கொண்டு போய் ஓரத்துல போட்டிட்டு வரணும் கொட்டிட்டு திரும்புவது கூட நாழியாரு பூர்ண கர்ப்பிணி நடப்பதற்கு முடிய அவர் சமப்பட்டாள் அந்த சமயத்தில் ஒரு சின்ன பிள்ளை பார்த்தான் சிறிவேங்கடமுடைய ஆன் அது என்ன அனந்தாரியருக்கு மட்டும் ராமானுஜனுடைய கைங்கரியம் அவருக்கு மட்டும் சிவ இட்டவது ஆசனா நமக்கு அந்த கைங்கரத்திலே பங்கு வேணும் ஆச்சாரிய கைங்கிரத்துல நமக்கு பங்கு வேண்டாமா என்ன நினைத்து ஒரு சிறு குழந்த வடிவனாக சிறு பாலகன் அவன் வடிவத்தோடைய முன்னால் வந்து எனக்கும் கைங்கிரத்துல பங்கு கொடுமே நாம கொத்தாசு கூடையோவனே ஜீவனம் வாழ்க்கையை பறிக்காதே என் சொத்தை பறிக்காதே போகும் அவனிடப்போம் என் விரட்டி விட்டுட்டார் அவன் தாழ்வான் இந்த பிள்ளைக்கு இவர போய் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறார் ஆண்களுடைய மனசை கல்லு பெண்ண கேட்போம் அவளைதான் தனக்கு வேலை செய்வோன்னு இந்த கர்ப்பிணி அந்த மூளைக்கு வர வரைக்கும் காத்து பிள்ளை அவன் அந்த கண் பார்வை தாண்டி வந்த உடனே அவள்கிட்ட போய் அவன் பர்தாவட்டத்துல கேட்ட என்ன இவ்ளோ தூரம் கோச்சுக்கிறாரு என்னமோ கொடுக்க மாட்டேன் கைக்குறோம்னு நீ ஒண்ணு செய் பாதி தூரம் அவர் கண் பார்வை வரைக்கும் தூக்கிடுவார் அப்புறம் கூட என்கிட்ட குடுத்துடுவோம் நான் கொண்டு போய் கொட்டுட்டு கொட்டுட்டு திரும்பி வந்துடுறேன் அவருக்கு தெரிய மாட்டான் அப்படிங்கிறது இவளாலேயும் முடியல பாவம் நல்ல வேலை அந்த குழந்தை கேட்கறானேங்கிறதுக்காக சரின்னு ஒத்துருட்டா மேல என்ன இப்ப கைக்கு இருந்தானே வேற என்ன தப்பாவா கேட்கறான் என்ன அந்த பெண்ணும் ஒத்துக்கொள்ள இப்ப வேலை கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிச்சு விட்டு எனக்கு சின்ன பிள்ளை கொண்டு போய் கொண்டு போய் கொட்டிட்டு வரது இல்லையோ அதனால இது பாதி தூரம் வரைக்கும் இவள் நடப்பர் தள்ளாம நடப்பர் மிச்ச தூரத்தை பிள்ளை கொட்டிட்டு வரும் சமர்த்தர் அனந்தாரியர் உடனே புரிஞ்சுட்டா ஏற்கனவே மெதுவா மெதுவா திரும்பி வந்ததுக்கு கூட இப்ப என்ன சீக்கிர சீக்கிரம் திரும்பி வர்றதுக்கு கூட பெண்ணே என்ன செய்தாய் கேட்டார் அனந்தாரியர் ஒண்ணுமட்லயே பிள்ளை வந்து கேட்டான் அதனாலதான் சரின்னு ஒத்துண்டே அது கொண்டு போய் கொட்டிட்டு வர பாரு அப்படி இன்னும் கோபம் வந்தது நான் மாட்டேன்னு சொல்லி விலைக்கு விட்டுருக்கேன் திரும்ப வந்து இதே காரியத்தை பண்ணாயா கையில கடப்பாறை வச்சிருந்தார் குத்துறதுக்காக அதோட சேர்ந்து அந்த பிள்ளைய தரத்துறதுக்கு ஆரம்பிச்சார் அது ஓடித்து ஓடித்து ஓடித்து கடப்பாறை பயந்துண்டு ஓடுற வேகத்திலே திருவேங்கடமையா சன்னிசிக்கு வந்தது சன்னிசிக்குள்ளே போகாமல் அப்பிரதக்ஷனமாக ஓடித்து ஓடுற வேகத்துல பிரதக்ஷமாவானு உள்ள ஓடி இருக்கலாம் இல்லையா குழந்தை ரூபத்துல வந்திருக்கா அவர் அப்பிரதக்ஷனமாக ஓட அனந்தாழ்வானும் துரத்தையுமே அப்பிரதக்ஷனமா ஓடினார் ஓடி கடைசியில் இந்த பிள்ளையை பிடிக்க முடியல அது சின்னது இவரும் வயசானவர் அதனால பின்னாடி துரத்தின் போறதுன்னு முடியல கையில இருந்த கடைப்பாறைய ஓகே வீசினா இருந்த பிள்ளையை அடிப்போங்கிறதுக்காக நேரம் போய் பட்டது அந்த பிள்ளைக்கு அந்த வாய்க்கு கீழே முகவாய்ன்னு சொல்ல முடியல இந்த இடத்துல போய் பட்டது பட்ட உடனே ரத்தம் துளித்தது அதையும் பொருட்படுத்தாமல் பிள்ளை வேகமா உள்ள ஓடி கொடுத்து எங்கதான் அந்த பிள்ளையை பாப்போம் பாப்போம் தேடிட்டு உள்ள போனா பிள்ளைய காணும் ஆச்சரியம் அல்ல திருவேங்கடமுடைய அவருடைய திருமுகமண்டலத்திலேயே அவனுடைய ரத்தம் பெருகி வர இன்றைக்கும் பெருமான் அதை ஞாபகப்படுத்துவதற்காக அழகான பச்ச கல்பூரத்தை இந்த இடத்துல வச்சு அழுத்த பெருமான் தன்னுடைய திருநாமத்தை திருவன் காப்பையும் வெளுத்து திருமன் காப்பு சாத்தி கொடுகிறார் அந்த எந்த ஊர்லயும் காண மாட்டாமல் நம் முகவாயில்ல வச்சு பச்ச கல்பூரத்தை அழுத்திருப்பான் அங்கிருந்து திருவன் காப்பு அங்கேயா சாதிப்பான்னா திருமன் சாத்திக்கிறதுக்காக அல்ல அனந்தாழ்வானுடைய கையாலை அடிபட்டோம் ரத்தத்தை பெருக்கிறோம் அப்படியேனும் ஆச்சாரிய பெற்றோம் என்ற ஊர் இன்னி வரைக்கும் ஞாபகம் வச்சு ஒரு தொண்டருடைய கையாலை அடிபட்டான் சர்வேஸ்வரநாத சர்வதோக மகேஸ்வரனான திருவேங்கடமுடையான் அந்த ஞாபகம் பூமாண்டி வச்சிருக்காங்க அந்த கடப்பாறையை சேவித்தாலும் நடந்திரம் தெரியும் இன்னைக்கும் முகமாயில சாத்திகிற பச்சகள் புறத்தை சேமித்தாலும் நடந்த சரித்திரம் தெரியும் அதுவும் இல்ல இன்னைக்கு ஒரு உற்சவம் நடக்கிறது திருவேங்கட அந்த உற்சவத்துக்கு பேர் பெருமாள் அப்பிரதக்ஷனமா எழுந்தருக்கார் அப்பிரதக்ஷனமா அப்பிரதற்கணமாக எழுந்தொருளி ஞாபகார்த்தமாக நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறார் இதெல்லாம் அனந்தாழ்வான் தான் தோட்டம் அமைத்து பண்ணி கொண்டிருந்தார் இது முதல்ல நடந்த கதை தோட்டமும் ஏற்படுத்தினார் ராமானுசருடைய பெயருக்கு பின்னாடியே பெயரும் சூற்றினார் தோட்டத்தமைத்தார் ஏறி அமைத்தார் கை கேரளத்தையும் தொடங்கிவிட்டார் அப்படி தோட்டம் கைங்கிற மாருக்கு திருவேங்கடமடையானுக்கு நடந்த பரிமாற்றம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆழ்வார்கள் தெரிவிப்பார்கள் ஒரு ஆழ்வாருக்கு ஒரு பெருமாள் பேர சொல்றதுல ஆசை திருமங்கை ஆழ்வார்னா திருக்கண்ணபுரம் செபரி பெருமாள்னா அவர் சொன்னா தான் இனிக்கும் மற்றாரு சொன்னாலும் அது இனிக்காது தொலைவெல்லி மங்கலம்னா நம்மாழ்வார் சொன்னா தான் இனிக்கும் மற்றாரு சொன்னாலும் இனிக்காது ரங்கநாதா அழகிமனவாளான சொல்லணும்னா பராசர பட்டர் சொன்னா தான் இனிக்கும் மற்ற ஆறு சொன்னாலும் இனிக்காது ராமனுஸ்வரையானே சொல்லணும்னா சோமாசி ஆண்டான் தான் இனிக்கும் மற்ற ஆறு இனிக்காது நாங்களும் நாம கூட தான் திருக்கணவரை பெருமாளுக்கிறோம் நாம சொன்னா நன்னா இருக்காது திருவங்கி ஆழ்வார் பாடினாத்தான் சபரி பெருமாள் பாடினாதான் தொலைவில் மங்கலத்துக்கு ஏத்தம் அதே போல திருவேங்கடவனேனு ஒருத்தர் சொல்லணும்னா அது அனந்தாழ்வான் சொன்னா தான் இனிக்கும் என்ன பூர்வாசார்ந்த தங்கள் வியாக்கியான தெரிவிப்பார்கள் இன்னார் வாயில்தான் இன்னது வர வேண்டும் மற்ற பேர் சொன்னா அது அவ்வளவு தூரம் இனிக்காது அனந்தாழ்வானுக்கும் திருவேங்கடமுடியானுக்கும் நிறைய சரித்திரங்கள் நடந்துள்ளன இவர் தோட்டம் அமைத்து கைத்தறி பண்ண ஆரம்பித்தார் ஒரு நாள் தோட்டத்திலே ஒரு கிருஷ்ண சர்ப்பம் அந்த சர்ப்பம் வந்து கடித்து விட்டது ஆச்சில் ஆத்ம பார்த்த முடியும் ஆச்சில் குணங்களை நிரம்ப பெற்றவர் அனந்தாழ்வானுடும் இப்ப ஏற்பட்ட வைராகிய எவ்வளவு தூரம் உலக இன்பத் துன்பங்களிலே நஷையற்றவர் என்பதை இந்த சரித்திரத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஒரு கருநாக பாம்பு வந்து கடிச்சுடுத்து சுவாமி உடனே எல்லாரும் தெரிவித்தார் வைத்திய நிலத்துல போக வேண்டும் பெருமான போய் பிரார்த்திக்கணும் வைத்திய நிலத்துல போறா மருந்து கொடுப்பாரா நான் சீசன்டே தெரிவித்தாரா ரெண்டு பாம்புக்கு போட்டி நடக்கிறது இப்போ ஒண்ணு கடியுண்ட பாம்பு மத்தொன்னு கடித்த பாம்பு அது கிடக்கிறது கருப்பு பாம்பு அதான் கடிச்ச பாம்பு இந்த சரீரம் இருக்கேன் இவன் உடம்பு இதுதான் கடிப்பட்ட பாம்பு அது கடித்த பாம்பு இது கடிப்பட்ட பாம்பு ரெண்டுத்தையும் இப்ப போட்டி நடக்கிறது எது ஜெயிக்க போறதுன்னு பாப்போம் ஒருவேளை கடிச்ச பாம்பு ரொம்ப பலசாலியா இருந்ததுன்னா எனக்கு பிராணம் போயிடும் ஏன்னா விஷத்து வீரிய அதிகமா இருக்கும் பிராணம் போடும் விரஜா நதியில தீர்த்த மாடுவேன் சீவைகுண்டநாதன் கைகிற பண்ணுவேன் அவ்வளவுதான் ஒருவேளை அந்த கடிப்பட்ட பாம்பு இருக்க அதுக்கு பலம் அதிகமா இருந்ததுன்னா பிராணம் போகாது அப்ப கோன ஏரியில தீர்க்கமாடுவேன் திருவேணமுடையானு கைகிற மாடுவேன் ஆ மத்தம் இப்ப ஒன்னும் போய் விரஜயில தீர்த்தமாடி சிவைகுண்டநாதன் கைங்கிருமா இல்ல கோனேரில தீர்த்தமாடி திருவேங்கடவனுக்கு கைங்கிருமா ரெண்டுத்தில எந்த கைங்கிரா கிடைக்கிறதுன்னு பாத்துட்டா போச்சு போட்டி யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமே இந்த அளவுக்கு ஆறுக்கு வைராக்கியம் கடித்தவுடன் ஓடுவோமே தவிர போட்டி நடக்கிறது இந்த லோகாச்சாரியர் தெரிவித்தார் தன்னை கண்டால் பாம்பை கண்டா போலே இந்த சரீரத்தை கார்த்தால எழுந்திருக்கணுமோ இல்லையோ எழுந்திருந்தோன்னு நினைக்கணுமா யோ இந்த சரீரங்கிற பாம்பு என்னோட எதுக்கு நேற்று ராத்திரி முழுக்க ஒரே படுக்கையில படுத்திருந்தது அப்படின்னு நினைக்கிறோமா இந்த சரீரத்தை பார்த்தா ஆறு நினைப்போம் பெரியவர்கள் ஆரோ அரண்டாரியரை போன்ற ஓரொருவர் உண்டாக அத்தனை ஆள் உண்ணமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது கிருஷ்ண தர்ப்பம் தீண்டின போது இது பாம்பு இதுவும் பாம்பு இதுவும் பாம்பு என்னுடைய தன் சரீரத்திலே அத்தனை சுகுப்சை அத்தனை வெறுப்பு வைத்திருந்தார் சுவாமி அப்பேற்பட்டவர் ஒரு நாடும் அழகான சரித்திரம் நடந்தது பல வருஷ காலம் நோய்வாய் வட்டு கூட கிடந்திருக்கிறார் அப்ப எல்லாரும் சொல்லுவர்களா மத்தியா ஆச்சாரத்தை கை கன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தீர் கடைசியில உனக்கு நோய் கிடைத்து விட்டது என்னத்தானும் சொல்ல ஆரம்பிச்சார் அனந்தாழ்வா தெரிவிப்பார எது பண்ணாலும் திருவேங்கடவன் கிதத்தைத்தான் பண்ணுவார் கிதத்தை தவிர மத்தொன்னு செய்ய மாட்டார் நன்மைக்காகத்தான் செய்வனே தவிர தீமைக்காக எதையும் திருவேங்கடவன் செய்யமாட்டார் என் அவர்களை சமாதானப்படுத்துவர் அப்படி ஒரு தரவை சுவாமி அனந்தாழ்வான் இருக்கும் போது நோய் வாய்ப்பட்டிருந்த போது என்ன மாலப்பிரசாதம் எல்லாம் சரியாப்ப வரது இல்லையே போய் என்னன்னு பாத்துணுவாங்கோ அப்படின்னு தன் ஏகாங்களை அனுப்பிவித்தானா பெறுவான் அனந்தாழ்வான் வந்து பார்த்து விசாரிச்சா உடல் நலம்லாம் எப்படி இருக்கு சௌக்கியமா இருக்கிறார் அனுப்பி வைக்கிறது என்னால பண்ண முடியல சந்தியாவந்தனத்துக்கு ஒரு ரெண்டு பேர் வச்சுட்டோமா வேணா மூணு கார்த்தால ஒண்ணும் சந்தியா மாத்தியானிகம் சுவயம் சந்தியா மூணுக்கு மூணு பேரை வச்சு விட்டோமா இப்படின்னு கேட்க முடியுமா என் வர்ணாசிரம தர்மத்தை நான்தான் கிழமை தவிர அதுக்கு ஆள் வைக்க முடியாது அனந்தாழ்வான் தெரிவித்தார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா தன் பக்தனை பார்க்க திருவேங்கடமுடையான் வந்திருக்கணுமே தவிர இவர் ஆறா ஆள் அனுப்ப சொன்னா இப்போ இந்த ஏகாங்கிகளாம் வேண்டாம் திரும்பி போட்டோம் அப்படின்னு விட்டான் போனதா நேரம் போய் சொல்லிட்டா சுவாமி நன் அனுப்சுவ தரட்டே போய் நாங்க கேட்டோம் நீர் தான் எல்லாம் அனுப்ப வேண்டாம்னு விட்டான்னா அப்படி சொன்னாரா நன்றே சொன்னார் நானே போயிட்டு வந்துறேன் எனக்கு திருவேங்கடமுடையானை கிளம்பி ரூபத்தை சரித்துக்கொண்டு அனந்தாழ்வானுடைய திருமாளிகை வாசல்லாம் வந்து நின்னார் அவரு திரும்பியே பாக்கல ஆமாம் திருத்த திருமாவிற்கு அது என்னவா என்னை திரும்பி பார்க்காமல் இருப்பீர் வீட்டு வாசல்ல சீவயுக்தான் ஓடோடி போய் உபச்சாரம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணலாம் மகாபாபம் எல்லாம் சொல்லலன்னு சீவையுத்தவன் வந்தாத்தான் பண்ணணும்னு நான் கத்திருக்கேன் சிவரா நீர் வருவீர் போவீர் நீர் இங்கேயும் நிற்பீர் நாளை சிவனையும் பார்க்க போவீர் நாளை இன்னொருத்தரை பாக போவீர் நமக்கு உம்மால் ஆகாது நம்ம ஆச்சாரியன் வீட்டு வாசல்ல வந்தாலும் அல்லது சீவை இட்டவர்கள் வீட்டு வாசலில் வந்தாரோ நான் எழுந்திருக்கேன்னு சொல்ல நியாயம் நீர் வந்ததுக்கெல்லாம் நான் பார்க்க முடியாதுன்னு சுவாமி கோபத்தோட பெருமான் தெரிவித்தான் அவரை பார்த்து உம்ம ஊரை விட்டு அனுப்பிச்சிடுவேன் நான் அவர் சொன்னார் நான் முத நாள் வந்திருக்கேன் நீ ரெண்டாவது நாள் வந்திருக்கீர் நீரார் என்ன அனுப்ப இல்ல நீர் மொதல் நாள் நான் ரெண்டாம் நாள் வந்திருக்கேன் நீரார் என்ன அனுப்ப புரியல பெருமான் அது என்ன நான் ஒரு நாள் வந்திருக்கேன் நீ ஒரு நாள் வந்திருக்கீர் கதை சொன்னார் அனந்தாழ்வான் பெருமான் எடுத்து கொஞ்சம் பாட்ட சரியா பாரு நீ எப்படி என்ன அனுப்பிச்சிட முடியும் ஒரு நாகால் புட்பத்தை தொடுத்து இருக்கிறச்சே இப்போதே கூட்டிடுவா அனந்தாழ்வானேன்னு திருவேங்கடமுடையான் பணித்தான் இவர் அதெல்லாம் இல்ல இன்னும் அரை மணி ஆகும் நான் இப்ப புட்பத்தை பறிக்க விட்டுட்டா அதையும் வாடி போயிடும் நாய்கழிச்செல்லாம் இருந்தா புட்பம் சரியா தொடுக்கிறதுக்கு என்னால முடியாது அதனால நான் இதை முடிச்சுட்டு தான் வருவேன் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் நேர திரும்பி போனவா சொல்லிட்டா உம்மானையே மதிக்க மாட்டேன்னு வர மாட்டேன்னு விட்டான்னு பாத்துன்னு தான் பெருமான் வரண்டை வரட்டை நம்ம விசாரிப்போம்னு வேறையெல்லாம் முடிச்சு உட்பக்குடலை எடுத்துன்னு போய் திருவேங்கடமுடியானுடைய வாசலுக்குள்ளே சமர்ப்பிக்கிறச்சு கூட எப்படி சமர்ப்பிப்பார் வார பாலகத்திலே திரைய விலக்கி உள்ளுக்குள்ளே புட்பத்தை விட்டு தன் கையை மறித்து போர்வர் தன் கையை திருப்புவரான் கையை திருப்பறதுன்னா இந்த புட்பத்தை நானாக உமக்கு சமர்ப்பித்தோம் அல்லோம் உன் அனுகிரகப்படி ஆச்சாரிய நியமனத்தின்படி சமர்ப்பித்தோமே தவிர இது நான் தோட்டம் அமைப்பேங்கிற எண்ணம் லவலேசம் இதிலே வந்துவிடக் கூடாது அப்படின்னு தான் தன் கையை மறித்து தான் போகுவர் என்னைக்குமே சுவாமி என்னை தெரிவிப்பார்கள் கொண்டு போய் முன்னாடி புட்பத்தை சாமி வரையினர் என்ன நம்ம வரச்சே வர சொல்லி இருந்தேன் ரெண்டு மணி நாளைக்கு முன்னாடி வரவும் இல்லையே முதல் அப்சாரம் இப்ப வந்து என்ன செய்தி கேட்காம போட்டு வருகிறீர் என்ன நியாயம் தேசத்தை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவேன் அப்படி நான் திருவர முடியாது சமாதானம் சொன்னாழ்வான் நீராறி என்ன இந்த தேசத்தை விட்டு வெளியில அனுப்ப ஒரு சத்திரத்துல ரெண்டு உள்ள இருந்துச்சு ஒரு உள்ள நான் இன்னொரு உள்ள இன்னொத்த இருந்தார் நான் அவரை வெளி அனுப்ப முடியாது அவர் என்ன வெளி அனுப்ப முடியாது சத்திரத்துக்கு முதல் ரெண்டு பேரையும் அனுப்பலாமா தவிர இந்த அறையில இருக்கிறவன் அந்த ஊர்ல இருக்கிறவன் நான் போக முடியுமா அங்க இருக்கிறவன் இங்க இருக்க அனுப்ப முடியுமா சொன்னாரா நீர் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்த பெருமாள் நானு இந்த ஊருக்கு ஆச்சாரிய நியமனத்தால வந்து சேர்ந்தவர் ரெண்டு பேருமே வந்து சத்திரத்துல கொடுத்துட மாட்டு இருக்கும் இதுல என்ன வழியில் அனுப்ப நாரா உண்மை வழியில் அனுப்ப வேணும்னா சத்திரத்து முதலாளி சொல்லட்டும்னா திருமணம் சொல்லட்டும் அதான் திருவேங்கடத்துக்கு முதலாளி நான் இல்லாதவர் நான் தானே சொந்தக்காரன் இல்லை ஆழ்வார் பாசரத்தை பாரு பரம் செந்து சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே நம்பினை ஓயுமே நம்மாழ்வார் திருவேங்கடத்தை பத்தி ஒளிவில் காலத்துல சாதிக்கிறார் ஆராய் ஸ்ரீமன் நாராயணன் சென்று சேர் திருவேங்கட மாமலை போய் சேர்ந்த இடம் திருவேங்கடம்னா ஆழ்வார் அப்படின்னா என்ன இது வராக கஷேத்தம் வராக பெருமாள் தான் அதிபதி இந்த திருவேங்கடனுடையான் திருமாலாக இருக்கிறச்சே முனிவர் போய் திருமார்புல உதைத்தார் மகாலட்சுமி கோவிச்சு அவ கரவீரவத்துக்களையும் போட்டா இந்த பெருமாள் வந்து எங்கேயான தவஸ் பண்ணி மகாலட்சுமியை திரும்பி இடம் தேடினார் இது ஏழு மலை ரொம்ப நல்லா சரி இங்க தபஸ் பண்ணலான்னு வந்தார் வராக பெருமாள் ஏற்கனவே உட்கார்ந்தார் கொஞ்சம் இடம் கொடுன்னு தபஸ் பண்ணிக்கிறேன்னா திருவேன் கடவ திருவான் அவர் பார்த்தா இவருக்கு இடத்த கொடுத்தா என்ன ஆகும்னு தெரிஞ்சு நம்ம தமிழ செல்வம் இடத்த கொடுத்தால் எதையோ பிடுங்கிடுவோம்ங்கிற சொல்லு அதுதான் ஆகும்னு நன்னா தெரிஞ்சு விட்டா பெருமாள் வேற வழி இல்லை ஆனாலும் கொடுத்து வைப்போம் இவர் இருந்தா தான் இங்க நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு விட்டார் தனியா உட்கார்ந்தார் பாவம் வராக பெருமா இவரை வச்சு நல்லா கூட்டத்தை சம்பாதிச்சுடலான்னு பண்ணார் உடனே ஒண்ணு எது என்ன சமர்ப்பிக்கப்பட்டாலும் எது நடந்தாலும் முதல்ல எங்ககிட்ட நடக்கணும் அப்புறம்தான் உனக்கு நடக்கணும் இது ஒன்னே ஒண்ணுதான் விதி இது உட்பட்டதாக தாராளமாக இந்த இடத்தை எடுத்துக்கோன்றார் இன்னிவரைக்கும் சாத்து மரம் நடக்கணும்னாலும் முதல்ல வராக பெருமாள் போலதான் அப்புறம்தான் திருவேடையான சன்னிதியிலே இன்னிவரைக்கு எந்த போனகத்தை அமைதி செய்யணும்னாலும் எந்த நைவேத்தியம்னாலும் முதல்ல ஆதிவராகனுடைய கஷேரம் அங்குதான் அங்கிருந்து தான் திருவேங்கடவனுக்கு வரும் இது அப்பவே ரெண்டு பேரும் பேசி கொண்ட ஒப்பந்தம் அனந்தாழ்வான் இதை ஞாபகப்படுத்தினார் ஆக ஊருக்கு சொந்தக்காரர் வராக பெருமாள் நீர் நேற்றுக்கு வந்து சேர்ந்தீர் நான் இன்னைக்கு வந்து சேர்ந்தேன் கைங்கடமுடையானுக்காக இத்தனை கைங்கரும் பண்ணிருக்கிற படியாலதான் திருவேங்கடமன்னு சரணம்னா அது இவர் ஒத்தருக்குத்தான் ஏற்றம் நுவார்கள் அப்படி அனந்தாழ்வார் அவசரித்தாரே இந்த ஆச்சார்ட கைங்கிடத்தில் இத்தனை ருச்சி அவருக்கு எப்படி ஏற்பட்டது அதுக்கு முக்கியமான காரணம் அவர் அவதார தினம் ரொம்ப முக்கியமான தினம் அவர் அவதரித்தது சித்திர மாசத்திலே சித்திரா நக்சத்திரத்துல திருவதாரம் அண்ணினார் சித்திரையில் சித்திரைன்னு சொல்றோம் ஆழ்வார்களுக்குள்ளே மதுரகவி ஆழ்வாருடைய அவதார தினம் இந்த தினம் சித்திரையில் சித்திரை மதுரகவி ஆழ்வார் அவர் என்னைக்கும் நம்மாழ்வாரத்தான் தனக்கு ஆச்சாரியனாக தெய்வமாக கொண்டார் தவிர தேவு மத்தரியேன் குருகூர் நம்பி ஆவினின் நிசை பாடித்திருவனே குருகூர் நம்பியான நம்மாழ்வார தவிர எனக்கு ஒரு மத்தொரு தெய்வம் தெரியாது ஆச்சாரியாது இக தேவதாம் சமதிகாம் அந்நாம் நம் அந்நாமகே என் இருந்தவர் அல்லவா மதுரவி ஆழ்வார் ஆனால் அவருக்கு தெரிந்ததெல்லாம் கண்ணின் சிறுத்தாம்பு மட்டும்தான் ஆழ்வார் மட்டும் தான் தெய்வம் விடும் அந்த சித்திரையிலே தான் அந்த ஆழ்வார திருவுதாரிருக்கார் அதனாலே இவருக்கு பகவான் இடத்துல பிரதிபத்தியை விட ஆச்சார்தனிடத்துலதான் பிரதிபத்தி அதிகம் வாய் ஓயாம கண்ணினின் சிறுத்தாம்பை எப்பொழுதும் சொல்லிட்டே இருப்பான் அது திருவண்ணாம இடத்துல சூட்டர் நீ யார் என்ன வெளியில் அனுப்ப நான் ஆட்டு கண்ணின் சிறுத்தாமுன்னு சொல்லிட்டு ஆச்சாரிக்கு எங்கிருந்து பார்த்துட்டு இருக்கேன் நீ எல்லாம் அனுப்ப முடியாதுன்னார் அதனாலதான் கண்ணினும் சிறுத்தாம்ப வாய் ஓய்யாமல் சொல்லி மதுரகவி ஆழ்வாருடைய திருநக்ரத்திலும் அவதரித்திருக்கிறபடியால் ஆச்சாரடைய நிழை அவ்வளவு தோற அனந்தாழ்வான் பெற்றார் அதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கும் அவர் மதுரகவிதாசன் என்றே அழைக்கப்படுகிறார் அனந்தான் பிள்ளையார்கள் எல்லாருமே அதாவது அனந்தாழ்வானுடைய வம்சத்தவர்கள் அதே போல அனந்தாழ்வானுடைய திருவடி சம்பந்திகள் எல்லாருக்கும் இன்னைக்கு பிள்ளையார்னு பேர் அவர்கள் எல்லாரும் விழுந்து சேவிக்க செய்தே அடியேன் மசூரகவிதாசன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினுதான் சேவிப்பார் அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் ஸ்ரீவைட்டவதாசன் அடியேன் ஸ்ரீனிவாசதாசன் அடியேன் மசூரகவிதாசன் இந்த மாதிரி பல பெயர்கள் எல்லாம் வழக்கத்துல இருக்கின்றன அவரவர்கள் தங்கள் ஆச்சாரிய சம்பந்தத்தை சொல்றதுக்காக என்னென்ன தாசன் விழுந்து சேவிப்பார் சாமான்யமா பிராமணன் ஆர்ந்த வரைக்கும் பாரதவாதி கோத்தராக ஆபஸ்தம்பசூத்ராகிஷா காத்தியாய் கிருஷ்ண சர்மா அப்படின்னு சொல்லணும்னு சேவி சொல்லுவேன் ஆச்சாரனுடைய சம்பந்தம் ஏற்பட்டப்புறம் அப்புறம் பழச்சியை ஞாபகப்படுத்திருந்தா ஆனால்தான் இப்போது அடியை விழுந்து சேவிக்கிச்சே அடியன் ராமானுதிதாசன் அடியன் மொதரகவிதாசன் அடியன் ஸ்ரீனிவாசதாசன் அடியர் ஸ்ரீவைட்டவதாசன் என்ன ஒரு ஆச்சாரிட சம்பந்தத்தை இட்டு அவரவர்கள் பெருமையாக கூறிக்கொள்ளுவார்கள் இந்த மதுரகவி ஆழ்வாருடைய சம்பந்தத்தாலேயே இன்னைக்கும் அனந்தான் பிள்ளையார்கள் எல்லாருமே மொதரகவிதாசன் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அதோட இல்ல இந்த கண்ணன் சிறுத்தாம்புக்கு ஒரு தனிச்சிறப்பு பண்ணி வச்சிருக்கார் அனந்தாழ்வான் அந்த ஊர்லே பகல் பத்து ராப்பத்து அப்பொழுது பகல் பத்து பத்து நாள் ரெண்டு ஆயிரங்கள் முடிந்து விடும் இரா பத்து நாள் திருவாய்மொழி ஆயிரம் சேவா காலம் நடக்கும் எல்லா ஊர்லயும் வழக்கம் இருபத்தி ஓராவது நாள் இயற்பா மிச்சம் ஆயிரம் பாசரத்தையும் சேவச்சுருவான் பகல் பத்துல முதல் அஞ்சு நாள் முதல் ஆயிரம் இரண்டாவது ஐந்து நாட்கள் ஈராவது ஆயிரம் பெரிய திருமொழி திருவங்கி ஆழ்வாருடைய ஆயிடும் அப்புறம் நாட்கள் திருவாய்மொழி நம்மாழ்வாரது நடக்க ராப்பத்திலே கடைசி நாள் இருபத்தி ஓராவது நாள் இயற்பா சாத்து முறையின் முடிச்சிருவார் ஆனா திருவேங்கடமுடையான இடத்துல இருபத்தி ஓரு நாளோட முடியாது அதுக்கப்புறம் வேலை இருக்கு பெருமாள் இந்த மதுரவியாழ்வாருடைய சிக்ஷரான அதாவது அவருடைய திரு திருப்படியே நினைச்சிருக்கிற அதே திரு நட்சத்திரத்தில் அவசரித்த அனன் தாழ்வான் வாயோயாம கணுன் சிறுத்தாம்பிர்தபடியால் ராமானுஜரும் அதிகாரிகள் அனுப்பிச்சார் அத்தியனோத்சவத்துல சேவாக்காரத்துக்காக அவர்களிடத்திலையும் பேசிக் கொண்டு திருவேங்கடமுடையான இடத்திலையும் பெற்றுக்கொண்டு தனித்து ஒரு நாள் கணினி சிறுத்தாம்ப சேவிச்சிருக்கார் தான் அனந்தாழ்வான் அது நிறைய வழக்கம் இன்று வரைக்கும் இருக்கிறது தனியே நாளில் கணின சிறுத்தாம்ப மட்டும் கேட்கிறான் திருவேங்கடமுடையான் அதுவும் மதுரகவி ஆழ்வாருக்கு அனந்தாழ்வானுக்கு இருந்த தொடர்பு அதோட இல்ல கிழ திருப்பதி கோவிந்தராஜனுடைய சன்னதி அந்த பெருசா போல ஆலமா உத்தவம் நடக்குமே மதுரவி ஆழ்வார் சன்னதி அனந்தாழ்வான் சன்னிதி ஒரே பேரும் ஒரே இடத்துலதான் சேவை சாதிக்கிறார்கள் இதெல்லாம் எதுக்காக சொன்னேன்னா இத்தனை தொடர்பு அனந்தாழ்வானுக்கு மதுரகவி ஆழ்வாருக்கு முன்பு ஆனால்தான் மதுரவி தாசனே அவர்கள் வழங்கப்படுகிறார்கள் திருவேங்கடமுடையான் அழைக்கணும்னா சுவாமிக்கே உண்டான தெருவை அந்த திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தாலே ராமானுஜருடைய சச்சேஸ்வர்களோட பல பல தொடர்புகள் எல்லாம் வைத்திருந்தார் மட்டரோடு அனந்தாழ்வானுக்கு இருந்த பரிமாற்றன் தனி நஞ்சியரோட அனந்தாழ்வானுக்கு இருந்த பரிமாற்றம் தனி அதே போல ஆண்டாளடத்தில் அனந்தாழ்வானுக்கு இருந்த காதலே தனி எத்தனை தூரம் ஆண்டாளுக்காக கோதா சதுஷ்டோகி என்கிற அற்புதமான பிரபந்தத்தை அனுகிரகித்திருக்கிறார் அதுதான் கோதனாச்சியார் எதற்காக பூமி பிராட்டி பூ உலகத்திலே தான் சுவாமி தெரிவிக்கிறார் ஆண்டாளுக்கு சுவாமிக்கு உண்டான நெருங்கின தொடர்புங்கிறது திருமுக்குளம்ங்கிறது உண்டு ஸ்ரீவல்லிபுத்தூரிலே அங்கதான் நிச்சயப்படி நீராட்ட உற்சவத்தை ஆண்டாள் கண்டொருள் இன்னைக்கு நீராட்ட உற்சவம் மலைமணிவண்ணா பாசனத்திலே ஆரம்பிச்சு அழகா நடக்கிறது தை மாசம் ஒன்றாம் தேதி வரை நீராட்டோற்சவம் நடக்கும் மற்ற எல்லா ஊர்லயும் மார்கழி மாசத்தோட உற்சவம் முடிஞ்சு போடும் திருப்பா ஆனா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல மட்டும் தை மாசம் ஒன்னாம் தேதி தனித்து உற்சவம் உண்டு காரணம் அதுக்கு ஜீயர் சேவை இன்னைக்கு மணவாள மாமனிகள் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு மங்களாசாசனம் பண்ண போறச்சே அவர் மார்கழி மாசம் கடைசி நாளுக்குள்ள சேவிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் போனார் ஆனா ஈஸ்வர சங்கல்பம் போய் சேரச்சே தை ஒண்ணு முடிஞ்சுபடுத்து போட்டிருக்கேன்னு வருத்தப்பட்டார் நீராட்ட உற்சவம் மணவாள மாமனிகளுக்காக திருவுள்ளம் கனிந்து உகந்த ஆண்டாள் இன்றைக்கும் உண்டு தை மாசம் ஒன்னாம் தேதி உற்சவம் உமக்காக என்று கொடுத்தபடியாலதான் இன்னைக்கு ஜீயர் சேவையாக நடந்து வருகிறது சிவலிபுத்தூரிலே அந்த திருமுக்களம் அதை சேவிக்கிறதுக்காக அனந்தாழ்வான் போயிருக்கிறார் திருமுக்களத்துல விழுந்து விழுந்து நான் அவிழ்ந்து நீராடினார் வெளியிலயே வரல இது என்ன ஆண்டாள் குள்ளக்குள்ள குறைந்து நீராடாதேனா இவரும் உள்ள குறைந்து நீராடுறாரு இடத்துல என்னன்னு செஷர்கள்லாம் கேட்டார் அந்தாழ்வான் நல்லா தெரிவித்தாரா நான் உள்ள போய் தேடி இந்த தேடி நீர் கிடைக்கிறதா தேடினேன்னா யாரு மஞ்சக்கிழங்கு போட்டாப்பு திருமுக்களத்திலே அம்மா ஆண்டாள் நித்தப்படி தீர்த்தமடைச்சே மஞ்சக்கிழங்கு தேய்ச்சி குளிச்சுக்க மாட்டாளோ அது தீர்த்தமான அந்த மஞ்சள் கிழங்குல ஒரு துண்டு கீழே இருந்ததுன்னா மகா பிரசாதம் நான் எடுத்துட்டு வந்துருவேனே என் அனந்தாழ்வான் இவர் காலை என்ன பேசிட்டு இருந்தோம் ஆயிரத்தி இருந்து இவருக்கு நாலாயிரம் வருஷம் முன்னாடி ஆண்டாருடைய திருவுத்தாரம் நாலாயிரம் வருஷமா திருவுக்குளத்துல மஞ்சக்கிழங்கு இருக்குமா கேட முடியுமா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது நாம் அப்படின்னு கேட்டாட்டா அது அனந்தாழ்வான் இவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன கேட்டு கேட்டு கேள்வி கேட்டே தெளிவு நமக்கு க கேள்வி கேட்காமலே கலக்கம் அவர்களுக்கு கலங்க கலங்கதான் பக்தி உயர்மே தவிர தெளிய தெளிய ஞானம் உயரலாம் பக்தி உயராசு ஆனா ஆச்சாரியர்கள் பக்தியிலும் ஞானத்தையும் சேர்ந்து கலங்கினவர்கள் அந்த கோதனாச்சியாருக்காகவே சதுஷ்டோகி என்கிற நான்கு ஸ்லோகங்கள் ரொம்ப அற்புதமாக நானும் சமர்ப்பித்தார் அது ஆண்டாளுக்கு அவர் கொடுத்தது ஆண்டாள் திரும்பதானு செய்ய வேண்டாமா அதுக்காக அவள் என்ன செய்து காட்டினாள் தெரியுமா திருவாடிப்பூர தனிக்கையே அனந்தாழ்வான பர்வதத்துக்கு அழைத்து போனாள் திருவாடிப்பூரம் ஆண்டாளுடைய ஜென்ம நட்சத்திரம் திருவுவதார் தினம் அல்லவா அன்றைய தினமே திருவாடி பூரத்தன்னைக்கே திரும்பத்தான் அழைத்து போனால் மோட்ச மார்க்கத்திலே அனந்தாழ்வானை அதையும் ஞாபகப்படுத்துறதுக்காக இன்னைக்கும் அனந்தாழ்வான் தோட்டம் உண்டு திருவேங்கடமடையானுடைய ஆஸ்தானத்திலே அதாவது திருப்பதியில் திருமலையில் அனந்தாழ்வான் தோட்டம்னு சொல்லுவார் தோட்டம் வைத்து கைங்கீரம் பண்ணின இடம் இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து தான் புஷ்பம் திருவேங்கடமடையானுக்கு செல்ல வேண்டும் நிறையா சமர்ச்சிக்கிறார் நிறைய போலாம் ஆனா முக்கியமான புட்பங்கள் அனந்தாழ்வ தோட்டத்திலிருந்து தான் போனோம் அந்த புட்பம் கூடையோட பெரிய கல்வி அப்பன் ராமானுஜீயர் சிறிய கல்வி அப்பன் ராமானுஜீயர் இந்த பெரிய ஜீயர் சின்ன ஜீயர்ன்னு ரெண்டு மகாசாண்டர்கள் நீங்க திருவேங்கடத்துல எழுந்துள்ளே அவர்கள் இந்த பெரியவரை நினைத்துக்கொண்டே அந்த கைக்கு தாங்கள் பண்ணுவதாக நினைத்துக்கொண்டே தலமுழுக்க பூக்கொடலையை சுமந்து கொண்டு போய் திருவேங்கடமுடைய அணுத்து சமர்ப்பிக்க வேண்டும் மத்த எல்லா ஊர்லயும் திருவாராதன சமயம் அந்த ஊர்ல அந்த திருவாராதன பேரே நீங்க பார்க்க சோமால சேவை தோமால சேவை தோமால சேவை என்ன காரணம் திருவானுக்கங்க திருவாராதனத்தில் ஆசை இல்லை சோமாலை மாலை புட்ப கைங்கிதத்தில் ஆசை ஊரே புட்ப மண்டபம் அல்லவா ஸ்ரீரங்கத்தை போக மண்டபம் சொல்லுவோம் காஞ்சிய தியாக மண்டபம் சொல்லுவோம் திருவேங்கடத்த புப்ப மண்டபம்னு சொல்லுவோம் இந்த புப்ப மண்டபம் பெயர் வெத்து கொடுத்ததே நம்மாழ்வார் முதல் ஆசைப்பட்டவர் அவர் விஷக்சேனர் கைங்கீரப்பண்டி ராமானுஜர் கை கேதத்துக்கு தூண்டி அதனால திருவேங்கடமுடையானாலே சோமால சேவை சோமாலைன்னா தோளிலிருந்து தொங்குகின்ற மாலை தோமாலை திருமிக்க பேரை சொல்லுவோம் தோமாலே தோமாலே என்னத்தினால தோமாலேன்னு சொல்றாங்க முக்கியம் இந்த தோள்களிலிருந்து கீழ் வரைக்கும் தொங்கி புரழுகிறது அல்லவா ஆனால்தான் அதுக்கு தோமால சேவைன்னு பேர் அந்த சேவையைத்தான் விடாம நடத்தி கொண்டு வந்தார் சுவாமி அனந்தாழ்வான் அதனால திருவாடிப்பூர தண்ணிக்கு ஆண்டாள் மோட்சத்தையும் அவளுக்காக பெருமானிடத்திலே பெற்றுக் கொடுத்தார் இன்னைக்கு அந்த அனந்தாழ்வான் தோட்டத்திலே ஒரு அழகான மரம் மகிழ மரம் அந்த மகிழ மரமாகவே அனந்தாழ்வான் சேவசாதிக்கிறார் ஐதிஹியம் அந்த இடத்துக்கு பெருமாள் எழுந்தொழி திருவாடிபூரத்தன்னைக்கு எழுந்துள்ளார் உற்சவ காலத்திலே ஒரு நாள் எழுந்துள்ளார் ரெண்டு நாள் எழுந்தொழி மரியாதையெல்லாம் நடக்கிறது ரொம்ப சுதம் அனந்தாழ்வானுக்காக மகிழ மன ரூபத்திலே இருந்து மரியாதைகளை திருவேங்கடமுடையான இடத்திலே பெற்றுக் கொள்ளுகிறார் இந்த அனந்தாழ்வானுக்கு சீர்மை திருவாடிப்பூரத்தன்னைக்கு எழுந்துள்ள அவர் பரமோதத்துக்கு திரும்பி இயக்கின நாள் ஆண்டாளுடைய திருவதார நட்சத்திரம் எத்தனை தொடர்பு ஆண்டாளுக்கும் அவளுக்கும் அது நடந்தேறியது அதோட தோட்டம் வைத்து வந்து விளையாடி அனந்தாழ்வான் பண்ணின கைங்க உகந்து திருவேங்கடவன் தன்னுடைய நாச்சியாரான அலர்மேல் மங்கன் ஆச்சியார் கூட தோட்டத்திலேயே வந்து வந்து விளையாடுறதுக்காக ஆரம்பிச்சுட்டான் விளையாடினா சும்மா இருப்பேன்னா வேணும்னு இவரை சூண்டி விடணுங்கிறதுக்காக இந்த புட்பத்தை லிங்கி போடுறது நாலு புட்பத்தை தலையில சூட்டிக்கிறது நாச்சியாருடைய திருமாவை நாடு சாத்துறது இப்படி எல்லாம் விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க திருவாங்க முடியாது இவருக்கு கண்டே பிடிக்க முடியல சரி இன்னைக்கு மறைஞ்சிருந்து நாம பார்த்துடணும் யாரோ வந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி கம்சம் பண்ணிட்டு மறைஞ்சிருந்து பார்த்துட்டு விசித்திர ஈஸ்வர சங்கல்பம் இவர் ஓடி போய் ரெண்டு பேர் ஒரு காலையின்னு பிடிக்கிறதுக்கு போறச்சே திருவேங்கடமுடியான்னு தபிச்சின்னு வெள்ளப்பட்டார் நாச்சியார் அலன்மேல் நாச்சியார் அவள் மட்டும் சிக்கி அவள் உடனே ஒரு சம்பக மரத்துல போட்டு நான் கட்டி வச்சுட்டார் அனந்தாழ்வான் ஷெண்பக மரத்திலே கட்டி நீங்கள் தான் நன்றாக ஆகப்பட்டுக் கொண்டீர்கள் தண்டனை வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னா அவ தெரிவித்தா ஆண் பிள்ளை அவன் தான் எல்லாம் என்ன எதுக்காக உங்க பெண் நாட்டம் என் பெண்ணாட்டை நீ நினைத்துக் கொள்ளும் என்னை ரட்சிக்க வேண்டும் என்ன அவ பிரார்த்திக்கார் அதெல்லாம் இல்ல உன்னை விட்டு விடுறேன் அவனை பிடிப்பேன் ஆனா உன்னை பிடிச்சி அவன் வருவான் அதனால உன்னை நான் விடமாட்டேன் என்று ஷெண்பக மரத்தோட கட்டி வைத்தார் குட்பத்தாலேயே கட்டி வைத்தார் அனன் பெண்ணு இரவு முழுக்க இயங்கினாள் மறுநாள் போது முடிந்து திருவேங்கடமையானுடைய திருமார்பார்த்தால் அலகிலே நிறைய மென் அலர்மேல்பங்க உரமார்பன் அவன் திருவேதியிலே அலர்மேல்பங்க நாச்சியார காணும் அத்தனை பேர் அர்ச்சகர்கள் பறி தவித்து போவார் நம் ஆச்சியார உடனே தேடுனா சொல்லி அனுப்பிச்சா அனந்தாழ்வான் தோட்டத்தை செண்பக உடனே தெரிவித்தான் திருவேங்கடவன் அழைத்துக் கொண்டு வர அனந்தாழ்வானையே கூட்டி வந்து நமக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்து சொல்லும் என்று தான் ஆணையிட அழைத்து விதிர்த்து போனார் ஒரு ஆட்சியாரையா நானும் கட்டி வைத்தேன் திருவேங்கடனுடைய விளையாட்டா என்று தான் அழைத்து போனார் தன் மகளாகவே நினைத்து இந்த பெண்ணை மறுபடியும் திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார் தன்னுடைய குமாரத்திற்கு என் திருமகள் என்று பெயர் வைத்தாரே சரித்திரம் உண்டு என இந்த திருமகளை தான் கட்டி வைத்தார் என் திருமகள் இந்த என் திருமகங்கிறது எங்கிருந்து கிடைப்பது அனந்தாழ்வானுக்கு இந்த சரித்திரத்தாரை மட்டுமல்ல அழ்வாருடைய அழகான பாசனம் திரு அரங்கநகரப்பனுக்காக ஏழாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி கங்குலும் பாலும் கண்டுகாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்க சக்கரங்கள் என்று எங்கனே தரிக்கேன் உண்ண இருநிலம் கைகளாக இருக்கும் சங்கையல் திருவரங்கத்தாய் என்ன பத்து பாசரங்கள் அனுபவித்தார் அதில் ஒரு பாசரம் என் திருமகள் ஷேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திரியத்தால் இடர்ந்து கொண்ட நிலமகள் கழ்வனே என்னும் அன்புருவாளன் தழுவி நீர் கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் கோயில் கொண்டானே என்னும் பெரிய திருமாள பத்தி பிரார்த்திக்கிறார் அதுல என் திருமகள் ஷேர் என் திருமகள்னு நம்மாழ்வார் ஸ்ரீதேவி தெரிவிக்கிறார் ஷேர் இந்த திருமகள் சேர்ந்திருக்க திருமார்பு படைத்தவனே என்ன ஆண் நாச்சியாருக்கு தனக்கும் இருக்கிற நெருங்கிய உறவை நம்மாழ்வார் வெளிப்படுத்துகிறார் அங்கு என் திருமகள்னு இருக்கார் இங்க நிஜமாவே நாச்சியார் வந்து உன்னுடைய திருமகள் நாள்னு சொல்லிக் அதனால இவளையே என் திருமகளாக கொள்ளுவோம் என்று தெரிவிப்போம் அதனாலதான் மலையில் வேங்கடவனுக்கு மாமனார் வாழியே இன்னைக்கு அவரை பத்தி நாம வாழி திருநாம சொல்லச்சே திருமலை அப்பனுக்கே திருவேங்கடமுடையானுக்கே மாமனாக இருந்திருக்கிறார் அவரை வாழியேன்னு சொல்றோம் அதோட மட்டுமல்லாமல் அலர்மேல் திருவுக்கு அப்பனார் வாழியே அலர்மேல் மங்கன் அப்பன் இவர்தான் அதே போல திருவேங்கடமுடையானுக்கே மாமனார் இவர்தான் என்னவருக்கு பெருமை ஏற்பட்டதாம் அந்த அனந்தாழ்வான் நித்தசூரிகள்லாம் வந்து கைங்கரியம் பண்றாங்கிறத நம்புகிறார் விஷனர் இறங்கி வந்து திருவேங்கடத்துல கைங்கரியம் பண்ணுவார்னா அப்ப பல நித்த அந்த மாதிரி இருக்கணுமே என் குலசேகர் அழ்வார் பிரார்த்தித்தாரே எம்பருவான் பொன்மறைமேல் ஏசேனுமாவேனே அழ்வான் பத்து பாசரங்களாலே திருவேங்கடமுடைய அந்த ஆஸ்தானத்திலே அவனுடைய இடத்துல ஏழு மலைக்குள்ளே எதுவாகவானு ஒன்றாக பிறந்து சேவிச்சுட்டா போரும் நான் மரமா இருக்கேன் நதியா இருக்கேன் மீனா இருக்கேன் கொக்கா போறேன்னு தெரிவித்தாரா சுவாமி அதெல்லாம் அனந்தாழ்வானுடைய மனசுல இருந்தது எல்லா நித்தசூரிகளும் இந்த ஊர்ல வந்து அவசியம் கைங்கரியும் பண்ணுவார்கள் என்கிற நம்பிக்கையும் இருந்தது ஒரு நாள் அவர் எங்கேயோ யாத்திரையா கட்டு பிரசாதம் ஆனா பிரசாதத்தை கையில கட்டினார் பிரசாதத்தோட கீழே திருப்பதிக்கு வந்துவிட்டார் சாப்பிட்டுட்டு போமே அப்படிங்கிறதுக்காக பிரசாத கட்ட பிரித்தார் ஒரே எறும்பு கூட்டம் எறும்புகள் தான் வேகமா வெளியில ஓட ஆரம்பிச்சது ஆத்தாடி எலும்பு வெளியில போறது கிடுக்கிடு மூட்டையை மறுபடியும் மூடினார் அதே வேகத்தோட மேல திருப்பதுக்கு ஏறி போயிட்டார் ஏறி போய் மூட்டை அவுசு விட்டுட்டார்லாம் ஓட்டி விட்டார் சிஷ்ஷாலும் ஒன்றும் புரியல நீர் நடந்தீர்னா நீர் நடவும் உண்மால நாங்களும் தான் சேர்ந்து பின்னாடி நடக்க வேண்டியிருக்கு எதற்காக நடந்தீன்னு கேட்டா சிஷ்யர்கள்லாம் அவர் தெரிவித்தார் நித்தசூரிகள்லாம் திருவேங்கடத்துல வந்து ஏதோ உருவத்தை எடுத்து பெருமான சேவைக்கு காத்து இருக்கா கை கேண்டிருக்கா இதுல எத்தனை எறும்பு நித்தசூரியோ நான் அதை பிரித்து கொண்டு போய் கீழே திருப்பதியில் விட்டுட்டேன் எனக்கு பெருமான பிரித்தது குற்றம் எனக்கு அதனாலதான் திரும்ப அழைச்சிட்டு வந்துட்டேன் அதனாலதான் இங்கேயே விளக்கி விட்டேன் என்று ஒரு எறும்புக்காக திரும்ப ஒருத்தன் மலை ஏறியிருப்பார் என்னால் அழ்வார் ஆச்சார் அபார விசுவாசம் நம்பிக்கை இருக்க வேண்டும் நித்துசூம் இது நம்முடைய பேச்சார்கள் அது நித்துசூரியனால் நெத்திசூரியனால் என்னென்ன நினைத்தார் அந்த அனந்தாழ்வான் ராமானுஜருடைய சச்சிஷரான பட்டரோடே பரிமாறினார் அந்த அனந்தாழ்வான் பட்டருடைய சச்சிஷனான நஞ்சியரோடே பரிமாறினார் சரித்திரம் ரொம்ப முக்கியம் பட்டர் திருவேங்கடமுடையானுக்கு மங்களா சாசனம் பண்றதுக்காக எழுந்து வெளியிருந்த காலம் உண்டு அதே போல பட்டர் வழியில போயிட்டு இருக்கிறச்சே தன்னுடைய ஊரிலேயே அவரை எதிர்பார்த்து எதிர்கொண்டு அழைக்கிறார் சுவாமி அனந்தாழ்வான் அப்ப எல்லாரும் நினைத்தார் இவர் வயசுல பெரியவராச்சே பட்டர் வயசுல இளையவராயிருத்தே பட்டரை போய் இவர் கொண்டாடுறாரே தன் தோல் மேல தூக்கி வச்சிருந்து எங்கள் குடிக்கரசே எங்கள் குடிக்கரசே எங்கள் குடிக்கே பட்டரே நீர் தான் அரசு என்ன அனந்தாழ்வான் கொண்டாடினாரா எல்லாருக்கும் ஆச்சரியம் அது அப்படியே ஞாபகத்துல வச்சிருந்தா அதே போல நேர திருக்கோட்டியூர்ல ஒரு தர எழுந்திரல் இருக்கே பட்டருக்கு வெயில் தாங்கல வெயில் தாங்காதான் வெயில் ஆகாது நாம் ரட்சிக்கிறேன் எல்லாருக்கும் பொறுமல் இந்த வைரோதிகர் போய் எனக்கு சின்ன பிள்ளை பட்டர் இடத்திலிருந்து நடத்துகிறார் என்ன அவரே போய் கொண்டுட்டா தாழ்வான் தெரிவித்தார் உங்களுக்கெல்லாம் பட்டருடைய ரகசியம் தெரியாது எனக்குதான் பட்டருடைய ரகசியம் தெரியும் ஏன்னா ஒரு கடவை சுவாமி ராமனுஷர் பட்டரை அழைத்துக் கொண்டு போனார் நபர்மாள் திருமுன் பேர் ஏதான் ஒரு ரெண்டு வார்த்தை விண்ணப்பம் செய்யும் என்று பணித்தார் பட்டரும் ரெண்டு வார்த்தை சுருண்டார் அப்ப எங்களை போல இருக்கிற அந்தரங்காலெல்லாம் வெளியில் அழைச்சிட்டு வந்தார் சுவாமி ராமானுஜர் அழைத்துக் கொண்டு வந்து கிடாம்பி ஆச்சான பத்து சுவாமி கேட்டாராம் சரித்திரம் வடுகிகள் சரித்திரத்திலையும் இதே கதை காட்டப்பட்டுள்ளது அவர்கள்லாம் இந்த பட்டர் ஆதரத்தோட இருந்திருக்கா எல்லாரும் வயசுல பெரியவா என்ன காரணம்னா ராமானுஜரவர்களை அழைத்து வந்து அது சொருண்டு தானே குழந்தை யாரு தெரியுமான்னாராம் யுமே குரத்தாழ்வானுடைய குமாரர் பட்டர் என்ன அவர் சொல்லியிருக்கார் இல்லை இல்லை நாமே தான் பட்டராக அவதரித்தோம் என ராமானுஷ் தன்னுடைய மறுபிறப்பாக தன்னுடைய மறுபதிப்பாக பட்டரை தெரிவிக்கார் அதனாலதான் இத்தனால அந்த பட்டரை எங்கள் அரசராக நாங்கள் கொண்டாடி வருகிறோம் என்று சொல்லுவார்கள் அந்த பராசர பட்டருக்கு ரங்கநாதனுக்கு நெருக்கம் புறத்தாழ்வானுக்கு ஏற்கனவே குமாரர் அவதரித்து மரணமடைந்தார் அகாலத்திலே அதனால ராமானுஷருக்கு நம் சிஷனுக்கு நல்ல சந்தான விருத்தி ஏற்பட வேண்டும் என்ன பெரிய பெருமாள் போய் முன்பேனு புறத்தாழ்வானுடைய சமூகத்தினை ஆண்டாள் கருத்தரிப்பதற்கும் அதே போல அந்த தரிக்கப்பட்ட கரு நன்றாக தங்குவதற்கும் பிரார்த்திக்கிறார் ராமானுஜர் பெரிய பெருமாள் நீர் ஒம்ம பிள்ளைய அபிமானி வழக்கணும் தான் ஆனால் இன்னைக்கும் பட்டனுக்கு ஸ்ரீ ரங்கராஜ கமலாபதன் ஆலிதா என்ன ரங்கராஜனு கமலாங்கிற ஸ்ரீதேவின் தங்கள் மடியில போட்டு கட்டி தூங்க பண்ணுவாளாம் திருமண தூண்களுக்குள்ள தொட்டில் கட்டி தூணி வட்ட தூங்குவரான் நிற்க திருமணத்தூர்களுக்கு முன்னாடி போய் நின்றால் ஒரு நிமிஷம் நம்மால நிக்க முடியுமா அந்த ரெண்டு தூண்கள்ல தூணி கட்டி தூங்க பண்ணிருக்கணும்னா அது அவருக்குண்டார பெருமை ரங்கநாதருக்கு அபிமான புத்திரன் குமாரன் ராமானுஷனால அபிமானிக்கப்பட்டு தான் சொல்லப்பட்டவர் அப்படிப்பட்ட பக்தரை ஆதரிக்காமல் ஆதர ஆதரிப்போம் என அனந்தாழ்வான் அத்தன் ஆசாரத்தோட பட்டனிடத்துல நடந்தார்னு சொல்லுவார்கள் அது அவரோட இருந்த பரிமாற்றம் இதை பட்டரும் திரும்ப காட்ட வேண்டுமே அவர் தன்னிடத்துல ஒரு சூர் காட்டினார்னா பக்தரும் ஒரு சடவை ஏதோ தான் உபன்யாச காலக்ஷேபத்தின் போது ஒரு சந்தேகம் ஏற்பட்டது ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் எது என்று அதுக்காக பக்தர் பார்த்தார் ஸ்ரீவைஷ்ணவன் கூப்பிட்டார் நீர் நேரப்போம் அனந்தாழ்வான இடத்துல கேட்டு தெளிந்து கொண்டு வரும் என்று தெரிவித்தார் சிவை இவரே சொல்லிருக்கியாமே ஏன் எடுத்து அந்தாழ்வான இடத்துல அனுப்புறார் சரி போனார் போனா வந்தவர் கத்திதிக்கு போஜனம் பண்ண வைக்க வேண்டும் அந்த இடத்துல போஜன சாதையில கவியாராதனா நடந்தது முதல் பந்தியில உட்கார்லான்னு போனார் இடம் இல்லை அடுத்த பந்தின்னு விட்டா இரண்டாவது பந்தி இடம் இல்லை காத்தந்தார் மூணாவது பந்தி இடம் இல்லை காத்திருந்தார் கடைசி பந்தி வரைக்கும் தள்ளி தள்ளி தள்ளி போட்டுட்டா அவரே பொறுமையோட அந்த சீவ இட்டவரும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே கடைசி அவர் அருகிலே அழைத்தார் எதற்காக வந்தீர் ஒண்ணுமிலே பட்டர் கேண்டு சொன்னார் சிவையிட்டவ லட்சணம் எதுன்னு சொன்னார் பிரார்த்தித்தார் அப்படியா சொல்லுமா சொல்லுட்டேனே நான் சொன்ன தப்பே பட்டர் சொல்லிவிடும் அப்படின்னுட்டு நாலே வார்த்தை தெரிவித்தார் சிவ என்பான் பொக்கை போல இருப்பான் கொடிய போல இருப்பை போலே இருப்பார் உம்மை போலே இருப்பான் போய் சொல்லும் இவருக்கு ஒண்ணுமே புரியல அவர் என்ன சாதித்தார்கிறது புரியாட்டாலும் கை கூப்பினார் நேர வந்தார் பட்ட விழுந்து தண்ட சோழ்பிச்சார் இந்த நாலு வார்த்தை தான் தாழ்வான இடத்திலே பெற்றேன் சுவாமிதான் விளக்கம் அருளி செய்ய வேண்டும் பிரார்த்திக்க சொல்லுவோம் அவர் இருக்க பத்தி சொல்லியிருக்கார் தெரியுமா எதுக்கு இந்த நாளையுமே தெரிவித்தார் சீவை அவன் கொக்க போலே கொக்கு என்பது வெளுத்த வரணத்தோட இருக்கும் சீவைத்தவனும் மனசு சுத்தமாக வெளுத்தவனாக இருக்க வேண்டும் சீவைத்தவனுக்கு மனசிலே கல்வசம் வெளுப்பார்க்கணும் கொக்கு வெடுப்பா இருக்கணும்னா சீவெட்டுவன்லாம் கருப்பா இருந்தா இல்ல போதுன்னு நினைச்சிட வேண்டாம் தாராளமா இருக்கலாம் மனசு வெளுத்தது நமக்கு முக்கியம் ஆஹ் கொக்கு வெளுத்துக்கும் மனசாலே சீவெடுத்தவனும் சுத்தமாக இருந்தான் அதோடல்ல கொக்கு உருமீன் வருமளவும் காத்து நிற்கும் கொக்கு ஒத்த கால தனக்கேத்த மீன் வருமா வருமா வருமானு பார்த்துட்டு இருக்கும் அதே போல சீவேந்தவனும் காத்துட்டே இருக்கணும் சம்பந்தம் கிடைக்குமா ஆச்சாரியர்கள் சம்பந்தம் கிடைக்குமா பக்த சமாகமும் கிடைக்குமா பாகவத சமாகமும் கிடைக்குமா என்னதான் கண்ட விஷயத்துல சின்ன மீன் வந்துடுதுன்றதுக்காக பிடிச்சு சாப்பிடக்கூடாது தன் வாய்க்கேத்த உருமீன் வருமளவும் காத்து நிற்கும் கொக்கு சீவை காத்து கொண்டு தான் நிற்பன் என்று கொக்கு போலே இருக்கும் அதெல்லாம் சொன்னார் அடுத்தது கோழி போலே கோழி என்ன பண்ணும் அது கொத்தி கொத்தி கொத்தி நிறைய இறக்கணும் நம்ம நெல்லு மணிகள்லாம் இறைக்க முடியும் இறக்க ஜாகிரதையா மண்ணிலேயே இறஞ்சிருக்கும் இந்த மண்ணெல்லாம் கடற்கடையை தள்ளிவிடணும் அழகா கொத்தி கொத்தி கொத்தி அந்த நெல்லு மணியா எடுத்துக்கணும் அதே போல சீவயுக்டவன் சாஸ்திரத்தையே தேடினாலும் அசாரம் அல்பசாரம் சத்தாரம் சாரதாரம் தஜேது பஜேது சாரதமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிர்தம் என்று தனக்கு வேண்டாத எல்லாத்தையும் ஒதுக்கிடணும் தண்ணுடன் இருந்துட்டு இருக்கோம் ஆசைப்பட்டோம் உடனே எதிர்க்கின்ற பகவான் பார்த்துக்கிட்டோம் நம்ம வேலையை நாம பாக்கட்டோம் அவர்களிடத்தில ஒதுங்கி நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கணும் ஒருத்தன இடத்துல நல்ல குணம் இருக்கு தீய குணம் இருக்குன்னா அப்படியே மறந்துடணும் அது யாரும் பார்த்துக்கணும் அது பாத்துக்க வேண்டியது அவராச்சாரியனும் பகவான் தானே தவிர இருக்கிற நல்ல குணத்தை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளலாமே ஆனா கோழி போலே குப்பை சத்த எல்லாத்தையும் தள்ளிட்டு கிடை விட்டு நெல்லு மணிய மட்டும் எடுத்துக்கொண்டு குணத்தை மட்டுமே நோக்கி கொண்டு கிடப்பர் நல்லவர்களோட சகவாசம் வைப்பர் அவன் தான் கோழி போல என்ன அடுத்து உப்பை போலேன்னார் உப்ப என்ன உப்பு போட்டா உருப்படியா இருக்கும் உப்பு இல்லன்னா உப்பு இல்ல பண்ற குப்பையிலே அதே போல சிவையிட்டவன் இல்லாத சமாகமும் கோட்டியும் குப்பையில் ஆனா அந்த உப்பு வெளியில காட்டிக்கவே காட்டிக்காது கரைஞ்சே போடும் இப்ப கருவேப்பலை போட்டோம் தெரியும் நம்ம சாப்பிடச்சு கரு முதலே தெரியும் கொத்தமல்லி போட்டோம் தெரியும் கருவே கொத்தமல்லி இருக்குன்றது நமக்கு தெரியும் பருப்பு போட்டோம் கொழஞ்சா கூட பருப்பு இருக்குங்கிறது தெரியும் மிளகா போட்டோம் நன்னாவே தெரியும் ஒண்ணு பிரச்சனை இல்லை இதெல்லாம் எத்த போட்டாலும் தெரியும் உப்ப போட்டுட்டோம் உப்ப போட்டுட்டா அது கண்ணுக்கு தெரியவே தெரியாது அப்படியே தன்னை அழித்து கொள்ளும் ஆனாலும் தான் இருந்தா தான் பன்னிருக்கிற தள்ளிய ஒழுங்கா இருக்கும் தான் இல்லேன்னா பிரயோஜனமே இல்லை அதே போல தன்னுடைய சமாதமத்திலே தான் கரைந்து போவன் ஆனால் அவன் கரைந்திருந்தாலும் அவன் இருந்தாத்தான் அது உருப்படியா இருக்கும் இல்லைனா இல்லாமல் போகும் என் உப்பை போலே இருப்பான் உனால் உப்பு திட்டா லவணமாக எல்லா இடத்திலையும் கரைந்து பறந்து விடுகிறான் அல்லவா கடைசியா சொன்னது உண்மை போலே அது என்னது உண்மை போலே உண்மை போலேன்னா எவ்வளவு தூரம் பொறுமையோட காத்துட்டு தெரியுமா உம்ம முதல் பந்தின்னோ ரெண்டாம் பந்தின்னோ மூணாம் பந்தின்னோ நாலாம் பந்தின்னோ இது நீர் காத்து தீரே நீர்தான் சிறந்த சீவைட்டவர் என் அந்த பொறுமைக்கும் அவர் கோப தன்மைக்கும் பல்லாண்டு பாடி அனுப்பிவிட்டார் அனந்தாழ்வான் அவர் சீவைட்டவன் பொக்க போலே ஒழிய போலே உப்பை போலே வந்திருந்த உம்மை போலே என்று சாதித்தாராம் அனந்தாழ்வான் இது பட்டருக்கும் ஏற்பட்டிருந்த பரிமாற்றம் பட்டருடைய சச்சிஷ்யர் நஞ்சியர் நஞ்சியர் ஆசிரமஸ்வீகாரம் என்று ஒருத்தவர் நஞ்சியர் வேதாந்தி அவர் இருந்தது எங்கோ திருநாராயணபுரம் மேலக்கோட்டையிலே அங்க போய்தான் பட்டர் அவரை ஜெயித்து திரும்ப அழைச்சிட்டு வந்தார் தந்தியை வேதாந்தியாக்கி மாத்தி நினைச்சார் பெரிய தந்தம் இருக்கிற ஆனேன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட அத்வைத மதாச்சார திருநெடுத்தாண்ட சாஸ்திரத்தை வைத்து மாத போரிட்டு வென்றார் தாய் பராஜர் திரும்ப வந்துட்டார் பட்டர் கைங்கிரத்திலே அப்பொழுது ஒரு தரவை தான் அஞ்சு ஏற்க ஆசிரம ஸ்வீகாரம் பெரியோர்கள்லாம் முக்கியமா ஆசிரம ஸ்வீகாரம் ஏன் பண்ணிப்பார் ஒண்ணு வைராக்கியம் இரண்டாவது இந்த குடும்பத்தை வச்சிருந்தாலே கை கெணத்துக்கு தடங்கலாம் அப்பப்ப இந்த ஆன தீட்டு உதவும் யாரானு படம் உதிப்பா இல்ல யாரும் போறப்பா இது இல்லாத இருக்குமா அவர்களுக்கு அதெல்லாம் நிஜத்துல தீட்டு காத்து வேற பழக்கம் நாம இருந்தா ஒன்பதா நாள் வேணா சொல்லிடா அப்படின்னு கேட்டுருவோம் அவ அந்த மாதிரி இல்ல பக்கத்துலேயே கிராமத்துல இருப்பா அதனால உடனே தெரிஞ்சு போடுமோ இல்லையோ அதனால பெரியவர்கள் ஆசிரம் சன்னியாசி ஆயிட்டா முதல்ல பகவத் கை கெண்ணத்துக்கு வராது இந்த ஒண்ணு குடும்பத்தாரால சொல்ல வராது இல்லையோ நஞ்சி இருப்பா பட்டரை கைக்கிறத்துல நாம் இருக்கோம் கண்டிப்பா தடங்கள் வராத இருக்கணும் போய் சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் வந்துட்டார் அனந்தாழ்வான் கண்ணப்பட்டுட்டார் பட்ட உடனே அனந்தாழ்வான் கூட்டு கேட்டாரா வேர்த்த போது குளித்து பசித்த போது உண்டு பட்டர் திருவடிகளை சரணம்னு சொல்லிண்டு இருந்தா உமக்கு ஏதாவது மோட்சம் கொடுக்க மாட்டேன் நம்பருமால போவாங்க சொன்னாரான்னாராம் இது என்ன புது கதையா இருக்கே வேர்த்த போது குளிக்கிறோம் குடிச்சிட்டு போறோம் பசித்த போது சாப்பிட்றோம் சாப்பிடுறோம் பட்டர் திருவடிகளை சரணம்னு சொல்லிண்டு இருந்தா மோட்சம் இல்லையே நம்பருமா சொன்னாரா நீ சன்னியாசாசிரமம் எடுத்துட்டா தான் மோட்சம் உண்டு சன்னியாசி ஆயிட்டீரே இதனால உங்களுக்கு வரப்போற கட்டத்தை சொல்றேன் பட்டருக்கு நீர் பல்லத்து சுமக்க வேண்டி வரும் பட்டர் தன்னுடைய பல்லக்களை எழுந்தருள் அப்ப சிஷர்கள் பட்டர் கிரகஸ்தர் நீர் கீழறிந்து தூக்குறதும் உங்க பட்டர் எப்படி ஒத்துப்பார் கைங்கிறதுக்கு சன்னியாசாசிரமே தடங்கலா இருக்க பொறுத்தினார் அவர் நியாயம் நஞ்சியர் பதில் தெரிவித்தார் நீர் சொல்லுவது அப்படியே ஒத்துக்கொண்டேன் ஆனா இப்பொழுது சுவாமி தெரிவித்ததே அப்படி ஒரு வேலை வட்ட கைக்கினத்துக்கு சன்னியாசாசிரமும் விரோதமானால் கையிலே பிடித்த திருதண்டத்தை ஒடித்தெறிந்து காழாயத்தை தூக்கி போட்டு செல்வோமே தவிர பட்டர் கைகிடத்தை ஒரு என்று நஞ்சியர் தெரிவித்தாராம் அப்பா நந்தாழ்வா நஞ்சியருக்கு சொல்லிக் கொடுத்தார் திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயக நெட்டனாய் கடவீர் திருமந்திரத்திலே தான் திறக்க வேணும் துவயத்திலே வளர வேண்டும் துவயத்திலேயே பிறக்கிறது மாதாவுடைய கர்ப்பத்தில் திருமந்திரத்திலே வளர்ப்பது தாயும் தந்தையும் அல்ல திருமந்திரம் நிஷ்டமடைத்தது தாய் தந்தை இடத்திலே அல்ல துவயத்திலே என்ன திருமந்திர துவயத்தின் யந்தத்தை சுவாமி அனந்தாழ்வா தான் நஞ்சியர் இடத்திலே சொல்லி கொடுத்தார் அதோடு மட்டுமல்லாமல் திருஷ்டம் தேக யாத்திரை பகவானாலே நினைச்சுக்கும் ஆத்ம யாத்திரை ஆச்சாரியனாலே நினைச்சுக்கும் தர் ஏன் அப்படி நினைச்சுக்கணும் தேக யாத்திரை பகவானாலே ஆத்ம யாத்திரை ஆச்சாரியனாலேனா நஞ்சியர் நினைத்தாரா ஏன் தேக யாத்திரை ஆத்ம யாத்திரை ரெண்டுமே ஆச்சாரியனாலே நினைச்சுருட்டா என்ன அப்படின்னு கேட்டார் நினைச்சுக்கலாம் தெரியுமா தேக யாத்திரையில ஏதாவது ஆச்சாரிய காரணம் என்ன அவரை பத்தி தப்பா நினைக்க தோணும் நினைச்சு விட்டா மோக்ஷத்துக்கே வழிகாட்ட மாட்டார் பெருமாள் அதனால ஆச்சார நிலத்துல குற்றமா நினைத்தா சிரமம் அதே தேக பெருமானாலே நினைச்சது நமக்கு கட்டமை வந்தாலும் பெருமான வெறுப்பு வந்தாலும் ஆச்சார இடத்துல வெறுப்பு இல்லாத வரைக்கும் மோசம் கிடைச்சோம் அதனாலதான் தேக யாத்திரையை பகவானாலே வச்சுக்கோ தப்பானாலும் ஒண்ணு இல்ல அடையலாம் ஆத்ம யாத்திரை ஆச்சாரத்தனாலே கொள் என்ன தெரிவிப்பாராம் நஞ்சிய இடத்துல அனந்தாழ்வான் காட்டுனது இதே அனந்தாழ்வானுக்கு திருவேங்கடமுடையான இடத்திலே எத்தனை பரிவு இருந்துச்சுன்னா மேலக்கோட்டைக்கு போனார் திருநாராயணவரை செல்வ பிள்ளைய சேவித்து திருநாராயண பெருமான மங்களாசாசனம் பண்ண அவர் மனசுல திருவேங்கடமுடையானே நினைச்சிண்டு திருநாராயணனுக்கு மங்களாச்சாசனம் பண்ணிருக்காரு மேலக்கோட்டையில ஆத்தார் பெருமான் நாம் அவனாவே சேவசாதிருவோம் எனக்கு திருவேங்கடமுடையானாகவே திருநாராயணபுரத்து பெருமான் இவருக்கு சேவசாதிருக்கிறார் அதனால பார்த்தோம்னா இன்னைக்கும் அனந்தாழ்வானுடைய திருவதாரநக்சத்திரமான சித்தரையில் சித்திரை அந்த சித்திரையில் சித்திரை அன்னைக்கு திருநாராயணபுரம் பெருமாளுக்கு திருவேங்கடமுடையான் திருக்கோலம் இன்னைக்கு சாத்திரா இதனுடைய ஞாபகார்த்தமாக இன்னைக்கு சாத்துகிறார்கள் ஆக அவ்வளவு தூரம் திருவேங்கடமுடையானுடே அவருக்கு தொடர்பு இந்த திருவேங்கடமுடையானுக்கு இவரோட சம்பந்தம் ஆசை இவர் இத்தனை தூரம் அவரோட சம்பந்தம் வச்சுட்டா அவனுக்கு ஒரு ஆசை ஏற்படாதா அந்த ஆசையாலே சில ஸ்ரீமயுத்தவர்கள் எல்லாம் திருவேங்கட யாத்திரையாக வந்து கொண்டிருந்தார்கள் யாத்திரை வந்துட்டு அவளுக்கு வயத்தலை பசி மேல மேல மேல படிக்கட்டு ஆயிரம் கணக்கில் ஏறது வயத்தலை பசியோட ஒருத்தன இடத்துல ஒரு இடத்துல இணைப்பாருந்தா அப்ப திருவேங்கடமுடியான் ஒரு சின்ன பிள்ளை உருக்கொண்டும் நான் கையில நிறைய தடிய பிரசாதத்தை எல்லாம் எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு இந்த சாப்பிடுபோர் கொடுத்தா நீ ஹாரோ பிள்ளை கொண்டு கொடுத்தா நாங்க சாப்பிடுவோமா நீ ஹார் உன் சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்ட என் ஆச்சாரியன் தனியு சொல்லட்டமா அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை சரி சொல்லேன்னு கேட்க முதல் சும சொன்னே அகிலாத்ம குணவாசம் அஜ்யான திமிராபகம் ஆசிரிதானம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் என்ன முதல்ல அனந்தார தேசிகம் அந்தாழ்வான் விஷயம்னா அதனாலதான் உங்க இடத்துல கொண்டு கொடுத்தேன்னார் அவ உடனே பார்த்தா அனந்தாரிய தேசிகம் வந்தேன்னு சொல்லிட்டான் பிள்ளை ராமானுஜ சம்பந்தம் இருக்குமோ இருக்காதோ ராமானுஜ சம்பந்தம் இருந்தா இந்த பிள்ளை கொடுத்ததை நாங்க வாங்கிக்க முடியும் உண்டா அப்படின்னு கேட்டாவா உடனே இந்த பிள்ளை ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம்போருகத்வயம் ராமானுஜாச்சாரியருடைய இரண்டு திருவடித்தாமர்களே இருக்கக்கூடிய சதுத்தமாந்த சந்தாரியம் அவருடைய திருவடித்தாமர்களே அனந்தாழ்வான் என்று சொல்லக்கூடிய அனந்தாழ்வானுடைய ஜிஷம் தான் நான் என்ன இந்த பிள்ளை சொல்லுண்டாம் சரி அப்ப ராமானுஜ சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா நாங்க வாங்கி சாப்பிடுறோம் என்னென்ன பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டா உடல உடம்புல இருந்து அலுப்பெல்லாம் பொடுத்து நேரம் திருவங்க இடத்துக்கு அனந்தாழ்வானை போய் தண்டசமிச்சதுக்காக போய் நின்றார்கள் நீர் கொடுத்த அனுப்பிருந்தீர ஒரு பிள்ளையை அனுப்பி வச்சிருந்தீரே உன் சிஷ்யன் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்தா அவனா அறிமுகப்படுத்தி விஷயும் நன்றி ரொம்ப கட்டத்தில இருந்தும் நல்ல ஆனா சிஷ்யனா நான் யாரையும் எந்த பிள்ளையும் உனக்காக அனுப்பலையே என்றார் அப்படியே பார்த்தா பிள்ளையை காணும் ஓ அப்படின்னு ஸ்லோகத்தை என்னன்னு பார்த்தா திருவேங்கடம் வந்திருந்து அனந்தாழ்வானுக்காக ரெண்டு உயர்ந்த ஸ்லோகங்களை சமர்ப்பித்தாருங்கிறது சரித்திரம் அது தோற்றத்தான் இன்னைக்கும் திருவேங்கடவனுடைய ஆஸ்தானத்திலே பக்கத்துல உடையவர் சன்னதி ஸ்ரீ வாஷகாரன் சன்னதினு சொல்றோம் அந்த உடையவர் சன்னதியில போய் அவருடைய பாதுகைகளை தலையால பிரார்த்திக்கிறோம் அந்த பாதுகை எல்லா இடத்துலையும் உடையவருடைய பாதுகைக்கு முதலியாண்டான்னு பேர் அந்த எந்த ஊர்ல நீங்க போய் கேட்டீங்கன்னாலும் முதலியாண்டான் சாதிக்க வேண்டும் பிரார்த்திப்போம் ஆனா திருவேங்கடத்துல அப்படி சொல்லிடக்கூடாது அங்க போனா அனந்தாழ்வான் சாதிக்க வேண்டும் என்றுதான் பிரார்த்தித்து பெற வேண்டும் நம்மாழ்வாருடைய பாதகைக்கு எல்லா ஊர்லயும் மதுர கவிகள்ன்னு பேர் ஆழ்வார்த்த நகரில் மட்டும் ராமானுஷன் பேர் ஸ்ரீராமானுஜ வாண்டியிலா ஸ்ரீராமானுஜ வாண்டிலான் தான் அந்தூர்கார கேப்பா ஏன்னா பூமன்னு மாது பொருந்தியமார்பன் புகழ் வரைந்த பாமன் தாம் வந்த வந்தவி ராமானுஷன் சரணாரவிந்தன் தாம் மன்னி வாழ நெஞ்சே நாமங்களே தெரிவித்தார் அல்லவா ஆஹ் மாறன் அடிப்பனை துய்ந்தவர் அந்தூர்ல பேர் மற்ற எல்லா இடத்திலையும் வசுர கவிகள் அதே போல ராமானுஷருடைய திருவடி தாமர்களுக்கு எல்லா இடத்திலையும் முதலி ஆண்டான்னு பேர் அந்தூர்ல மட்டும் அனந்தாழ்வான் பேர் அவ்வளவு சூற ராமானுஷ்வருக்கு இவர் என்ன பண்ணி கொடுத்திருக்காருன்னா கதை முக்கியம் ராமானுஷ்வர் தான் தனிச்சோதியான பரவசத்துக்கு மறுபடியும் ஆதிசேகனாக திரும்ப எழுந்தோடினார் அவருடைய பிரிவாச்சாமையாலே அனந்தாழ்வான் முதலான சிஷர்கள்லாம் துடித்திருந்தார்கள் அனந்தாழ்வான் இத்தனை கைங்க பண்ணிருக்கார் இல்லையா திருவெங்கானுக்கு ஒரு நாள் கேட்டா அழ்வானே இதுக்கு பதிலாகவும் என்ன வேணுமோ பெற்றுக் கொள்ளும் சிரிச்சார் உங்ககிட்ட இங்க பதில் கேட்டு வாங்கிட்டு போறதுக்காக நான் கைக்கீரம் பண்ணிருக்கேன் ஏன் ஆச்சாரியனுக்காக நாம் கைக்கீரம் பண்ணிடுவோம் உமக்காக அண்ணு ஆச்சார்ந்த நியமனத்தை பூர்த்தி பண்ணுவோங்கிற திருப்தி நமக்கு அது போதும் ஆச்சார்ந்த திருவுள்ள முகந்தால் நாமும் ஆனந்தப்படுவோம்னு தெரிவித்தார் இல்லையிலே ஏதான் நான் கொடுக்கணும் எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னா திருவண்ணாம நீ தனித்தொரு நாள் அர்ஜனோத்சவ சாத்து வரையும் போது தனித்தொரு நாள் ஏற்கனவே தனிச்சிருத்தாமல் தனித்தொரு நாள் ஆகிட்டார் இன்னொரு நாள் ராமானுஷ் நுத்தந்தாதியை தனித்தனி திருச்செவி சாய்க்க வேண்டும் என்று பிரார்த்திக்க கொடுத்தோம் இன்னை வரைக்கும் தனியா ராமானுஷ்ண நுத்தந்தாதியை தான் திருச்செவி சாய்க்கிறான் அதான் அனந்தாழ்வானாலே அதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு திவ்வமங்கல விக்கிரகம் சேவிக்கிறோமே அழ்வா தான் ராமானுஷனுடைய அழகானு பாஷ்யக்காரனாக விக்கிரகம் அந்த பாஷ்யக்கார விக்கிரகத்தையும் எழுந்துட பண்ணி அத்தையும் உன் கோயிலுக்குள்ளேயே அமர்த்தி சகல பிரசாதங்களையும் அங்குதாண்டி அனுப்பி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அனந்தாழ்வான் கொடுத்தோம்ட்டான் பெருமாள் பெருமாள் எத்தனை போனவற்றை உலகமுண்ட பெருவாயம் எத்தனை படிப்படியா கங்காளம் கங்காளமா பிரசாதத்தை பெருமான் அமதி அங்கிருந்து ஆருக்கு எத்தையும் கொடுப்பதற்கு முடியாது அத்தனை பிரசாதமும் ராமானுஜருடைய சன்னதிக்கு வரணும் அவருடைய சன்னதியில தேவா கால ஆகணும் அதுக்கப்புறம்தான் பிரசாத விநியோகம் முதல்ல வராக பெருமான் சன்னதியிலே அடுத்து திருவேங்கண்ணமுடையான் சன்னதியிலே அடுத்து ராமானுஜர் சன்னதியிலே இது முடித்த விற்பாடுதான் பிரசாத ஸ்வீகாரம் இன்னைக்கு ராமானுஷ் சன்னதியிலே பெரிய ஜிய சுவாமி முதலானவர்களைக் கொண்டும் பெரிய பெரிய அத்தியாபகர்கள் எல்லாம் ராமானுஷ்வனு நித்தியப்படி சேவா பண்ணுகிறார்கள் ராமானுஜர் சன்னதியிலே இந்த வாழ்க்கைகார சன்னதியை ஏற்படுத்தி ராமானுஷ்வனு தந்தாதிய தனிக்கு திருச்சி விசாய்க்க வேண்டும் எல்லாம் பண்ணி வைத்தவர் அனந்தாரியர் அல்லவா ஆ சுவாமியின் நினத்திலே அவருக்கு இருந்த பிராவண்யம் பக்தி அதைக் கொண்டுதான் அந்ததிபதேசத்துல மட்டும் அனந்தாழ்மான் என்னதான் சுவாமி ராமானுஷருடைய பாதுகைகளுக்கு திருநாமமாக ஏற்பட்டது அதுவும் பல அற்புதமான பெரிய சர்ச்சைய போய் மாட்டி விட்டார் அவர் கையில சங்க சக்கரங்களை பிடிச்சிருந்தார் தொண்டமன்னல் ஒருவருக்கு அன்பினோடு அங்க ஒரு நாழிகை சதித்தார் தொண்டவான் சக்கரவர்த்திக்கு திருவந்தரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் திருவண்ணாமடையா தானே பாண்ட உதேசம் பண்ணித்தார் இவர் யார தேர்ந்தெடுப்பார்னு சொல்ல முடியாது ராமகருஷருக்கு அவரு சொல்லல எந்த மகாச்சாரருக்கு அவரு சொல்லி கொடுக்கல திடீர்னு தொண்டவான் சக்கரவர்த்தி ஒரு ராஜா அவன் எழுத்து பிடிச்சு உட்காந்து வச்சிருந்தார் திருவந்தர் கடு என்று திருவண்ணாமடியா சொல்லிக் கொடுத்தார் ரொம்ப வேண்டியவனா இருந்திருக்கான்னு திருவாங்கட அவனுக்கு என் சக்கரத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு அவன் கையில குடுத்து வச்சாரு அவன் வச்சிருந்த அவன் பணம் பிடிச்சிருந்தான் நித்திய திருவாராசனங்கள் பயன் இவர் கையில சங்க சக்கரம் இல்லையா சில பேர் இந்த தெய்வம் திருமால் தானா அப்படின்னு செய்வர்கள்லாம் சந்தேகப்படுறதுக்காக ஆரம்பிச்சு விட்டார் ராமானுஜ் ஓடி வந்தார் தான் இருந்த ஸ்ரீரங்கத்திலேயே திருவேங்கடத்துக்கு வந்து நிறைய ரிக்வேதம் முதலானவர்கள் இருந்து எடுத்து காட்டி வெங்கடாச்சல இதிகாசமாலான்னு அனந்தாழ்வான் எழுதி வைத்த அற்புத பிரபந்தம் அதை வாசிச்சாத்தான் திருமலையில என்ன நடந்தது என்ன சரித்திரங்க துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் நம் இந்த சமுதாயத்துக்கு அவர் பண்ணிருக்கிற பெரிய கைங்கரியம் அந்த வெங்கடாச்சல இதிகாசமாலான்ற புஸ்தகம் திருமலை ஒழுகுன்னு புத்தகம் சொல்லுவார் அந்த புத்தகம் இந்த வெங்கடாஜனை இதை கொண்டுதான் திருமலை அப்பனுக்கு என்னென்ன நடக்க இன்னி வரைக்கும் நான் நடத்தி கொண்டு வருகிறோம் ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்து போனார் இன்று வரைக்கும் நடக்கிறதுக்கு அதுக்குன்னு எழுத்துல வேணுமே அந்த எழுத்தையெல்லாம் பண்ணி வைத்தவர் சுவாமி அனந்தாழ்வான் தான் ஆகா இந்த இடத்திலே அனந்தாழ்வான் அவர் பிரார்த்தித்தார் ராமானுஜருக்காக இப்படி மேலே நடந்தது இந்த ராமானுஜன் அங்கு சென்றவர் கையிலே சங்கர்த்தே சக்கரத்தின் காணம் பெருமாள் சிவனானு சந்தேகம் நிறைய வேத வாக்கியங்கள் எடுத்து திருவேங்கடவன் திருமாதே என்று அருதிட்டார் சுவாமி ஆனா வாதத்துக்கு பதில் சொல்லலாம் பிடிவாதம் பிடிக்கிறவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அவன் வாதத்தை எல்லாம் கேட்டுக்கிறதா இல்ல பிடிவாதம் பிடிக்க சரி உங்களுக்கு பிரத்யமா காட்டினா தான் எதையும் ஒத்துப்பிட்டு மாத்துடுறேன் என்ன பண்ணார் சங்க சக்கரங்களை உள்ளே கொண்டு போய் திருவேங்கடம் முன்பே வைத்தார் சிவனுக்கு இருக்கிற ஆயுதங்களையும் திருவேங்கடம் முன்பே வைத்தார் பகவன் உனக்குன்னு இயற்கையான ஆயுதங்கள் எதுவோ அதை எடுத்து நீ தரித்துக் கொள்ளலாம் அதை வச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ எந்த தெய்வம் என்று ராமானுஷ் சொல்லி கதவை சாத்தி வந்துட்டார் கதவை தரந்து கற்புகார்த்தி பண்ண உடனே கையிலே பிடித்த திகிரியோடே உயர்ந்ததாரத்தானும் பாஞ்ச ஜந்தத்தோடே திருக்கண்டே பொன்மேனி கண்டேன் திகழ் மறுத்த அனைநிறமும் செருக்கடரும் பொன்னாடி கண்டேன் புதுசங்கன் கை கண்டேன் என்று பெயாழ்வார் கோஷித்தா போலே ராமானுஷருக்கு சேவசாதித்தார் பெருவான் எல்லோருக்குமே சேவசாதித்தான் சொன்னே வேலக்கோட்டையில திருநாராயணபுரத்து பெருமான் திருவேங்கடவனா சேவை அனந்தாழ்வானுக்கு மட்டும் இல்ல அன்னைக்கு அவரோட கூடியிருந்த அத்தனை பேருக்கும் அதே திருவேங்கடமையானுடைய சேவையை பெற்றார்கள் இங்கேயும் திருவேங்கமுடையான சங்க சக்கரங்களை சேவித்திருக்க அப்பனுக்கு சங்காழி அளித்தவனாக ராமானுஷர் ஆனார் ராமானுஜர சிஷனாகவே ஆனார் ஆனாலும் இது சாட்சி அனந்தாழ்வான் கூட அவர் கூடவே இருந்து பார்த்திருந்தபடியாலதான் இன்னைக்கும் கையிலே திருவாடி திருச்செங்க பெருமாள் பிடிச்சிருக்காரே அது கைகளோட சேர்ந்த திருவாடி திருச்சங்க அல்ல கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்காரோ ஆனாலும் இப்ப புடிச்சிருக்கிறது இப்போன்னு நான் சொல்றது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நேத்தி சமாச்சாரம் கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானு சிலிருந்து கொடுத்து வைத்தது அதுலே அதுக்கு முக்கியமான உள்துறை கவசம் உள்ளுக்குள்ள ஜாகிரதப்படுத்துறதுக்காக கவசத்தையும் அனந்தாழ்வான் தான் பண்ணி வைத்து திருவேங்கடமுடையானுக்காக சமர்ப்பித்தார்னு சரித்திரம் அதை நாம இன்னைக்கு சேவிக்கவே முடியாது பெரிய வெளியில காத்திருக்காரு சங்க சக்கரங்களே வெள்ளிக்கிழமை திருமஞ்சன் அத்தும் போது அந்த சங்க சக்கரங்களை கலைவர்கள் சீயசுவாமி அர்ச்சக சுவாமி போன்ற நெருங்கிறவர்கள் அது வரைக்கும் அதற்குள்ளேயும் ஒரு கவச்சம் உண்டு அந்த கவச்சத்தை கலைந்து நாம் ஆறு சேவித்ததே கிடையாது அது அனந்தாழ்வான் சாத்தினதாக இன்னைக்கு பெரியவர்கள் உரைக்கிறார்கள் ஆஹ் திருவெங்கட முலையானுடைய கைங்கின்றே சுவாமி அனந்தாழ்வான் அப்படி இருந்தார் முக்கியம் இப்படி பட்டரோடே ரஞ்சியரோடே ராமானுஜரோடே திருவெங்கட முலையானோடையே இருந்து வந்த காலம் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு பிராமணன் பல ஸ்ரீ நேர திருமறையப்பனை சேவிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காள் அப்போ ஒரு பிராமணன் அவன் இன்னும் பரம ஸ்ரீ வைஷ்ணவ பக்தி அந்த பிராமணன் எங்களோட கூட அழிச்சின்னு போலாம எங்க போரில் அனந்தாழ்வான சேவிச்சுட்டு திருவண்ணாமையான சேவிக்கத்துக்கா போயிருக்கோம் ஏன்னா அவர்கள்லாம் சொல்ல இந்த பிராமணன் என்னையும் கூட அழிச்சின்னு போங்க ஒரு இல்ல வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு ஒதுக்கின்றே போயிருக்கா அவர்கள்லாம் இவர் ஒதுக்கிறாலே நம்ம வருத்தத்தோட கூடவே போயிருக்கா பின்னாடியே தொடர்ந்து போனா நேரம் அனந்தாழ்வான இடத்துல அவர்கள் போய் நின்றான் விழுந்து சேவிச்சா அவழலாம் இவன் விழுந்து சேமிச்சா எங்க வந்திருக்காரு யாரு இவர் நம்ம திருவடிகள் ஆச்சிரிக்கணுமா ஆனா சீவய் நம்ம பிரதிபத்தி இன்னும் அவருக்கு இல்லை வந்திருந்த சீவையிட்ட வாழலாம் என்ன பிராமணத்தை என்னிடத்துல சிஷ்யனானால் உன் சொத்தை பறி கொடுப்பாய் என்னிடத்துல சிஷனானால் நான் செல்லும் இடத்துக்கு வருவாய் இந்த ரெண்டு சாந்தினார் சுவாமி அப்படியா சரினுட்டா நான் அவரிடத்துல ஆசை ஏற்பட ஆசை ஏற்பட பகவானுடைய சரணார விந்தங்களிலே பக்தி இந்த சொத்து தன்னிடல இருந்த செல்வம் ஒண்ணும் இல்லையுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சா தன் ஊருக்கு ஒரு நாள் போயிருந்தான் இந்த பிராமணர் போயிருச்சேவா தாயார் தாப்பனார் மட்டுமண்டா பந்துக்கடல்லா பல பேருக்கு பலது கொடுக்குறேன் எங்களுக்கு அப்படின்னு கேட்டா தன் சொத்த உடனே பிரிச்சு விட்டான் ரெண்டு பங்கை கொண்டு போய் தாயார் தாப்பனார் வரவுக்கார கொடுத்துட்டு இன்னொரு பங்க கொண்டு வந்து ஆச்சார்த்தனார் அனந்தாழ்வானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து வணங்கி நின்றான் தேவலையே போன இன்னும் திரும்பி வந்திருக்கானே ஐஸ்வர்யத்துல போயிருந்தாலும் ஆசையாற்று நம்ம இடத்துல வந்தானேன்னு கேட்க வருடிகளை சொத்து அப்பவே சொன்ன பரமதத்தரை எனக்கும் இடம் நிச்சயம்னு தெரிஞ்சு இந்த சொத்து போகும் அந்த சொத்து கிடைக்கும்னு சொல்லிருக்கீர் அதை சேர்த்து இப்ப நான் புரிஞ்சு விட்டேன் என்ன அந்த ஸ்ரீவழ்த்தவன் தெரிவிக்க அவனும் பரவ பாகவத்தனாக சரித்திரம் இந்த அறந்தாழ்வானுடைய பல சரித்திரங்கள் வார்த்தாமலைங்கிற கிரந்தத்திலையும் சொல்லப்பட்டுள்ளது அதிலேந்து சில சரித்திரங்களை ஏற்கனவே உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறேன் இன்னும் விட்டு போயிருக்கிறேன் சரித்திரங்களை பார்த்தால் திருமாலை கட்டா நிற்க பெருமாள் அருளப்பாடிட போகாமல் இருந்தது திருமாலையை கட்டின்றே பெருமாள் அருளப்பாடு சொன்னார் போகாமல் இருந்த சரித்திரத்தையும் பார்த்தோம் சன்னியாசம் அவசியமில்லையு நஞ்சியரிடத்திலே சொன்னது அதோட மட்டுமல்லாமல் அனந்தாழ்வான் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் எச்சான் ஒரு தருண்டு அனந்தாழ்வானும் எச்சானும் கூடவேதான் அருளாள பெருமான பெருமான இடத்துல போய் சிஷரானார்கள் சரித்திரம் அந்த எச்சானுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரா இந்த சம்சாரி ஜீவாத்மா இருக்கானே அவன் ஒரு மணப்பெண்ணை போல அந்த பெண்ணத்தான் ஆத்மாவாகிற பெண் பிள்ளையை எம்பெருமான் வரனுக்கு ஆச்சாரியன் பிதா ஜயமக மந்திரம்ங்கிற மந்திரத்த பந்தித்து உதகதாரா அபூர்வமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கிறான் இந்த சிஷ்யனுக்கானே ஆச்சாரியன் பிதா சிஷ்யன் தான் பொண்ணு இந்த பொண்ணை கொண்டே வாரந்தாயம் பெருமான் திருவேங்கடமுடையான் கல்யாணம் பண்ணிக்கு வேண்டிய மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி யார் மூலமாக குரு பரம்பரைங்கிற புருஷகாரத்தை முன்னிட்டு கொண்டு ஜயமகாமந்திரம் மங்களசூத்திரத்தை கொண்டு இவனுக்கும் அவனுக்கும் கல்யாணமாக பண்ணி கொடுப்பர் என்ன அனன் தாழ்வான் தெரிவிப்பறான் அது ஒரு வார்த்தையாக சொல்லுவார்கள் கீழே வளத்தான் மங்களமுடையவான் அவன்தான் அந்த பிராமணன் பின்தொடர்ந்து போனான்னு ஒருத்தனை பத்தி சரித்திர சொல்றேனே வளத்தான் மங்களமுடையான்னு அவனுக்கு பேர் அந்த பிராமணனின் ிருத்தினார் இந்த அனந்தாழ்வான் தான் நோவு சாத்தி கொண்டிருக்க நேரே வந்து திருவேங்கடமடையான் அவரோட பரிமாறினார்னு சரித்திரம் இப்படி ஒன்றல்ல இரண்டு அல்ல எத்தனையோ கைங்கேந்தங்கள் எத்தனையோமான பரிமாற்றங்கள் அழ்வார்கள் ஆச்சார்தர்களோட அத்தன் ஆசையோட தான் சுவாமி அனந்தாழ்வான் திருவேங்கடமடையானுக்கு கைங்கரம் பண்ணிருக்கார் பெரியாழ்வார் பண்ணின புட்பகைங்க தொண்டரடிப்புடி ஆழ்வார் பண்ணின புட்பகைங்க அவர்கள் நேரே பகவானுக்கு பண்ணார்கள் ஆனா ஆச்சாரியன் நியமனத்தை கொண்டு அதே கைங்கேந்த பண்ணின பெருமைங்கிறது அனந்தாழ்வானுக்கு மட்டுமே தனிச்சிறப்பாக கூடியது அந்த அனந்தாழ்வானுடைய திருவடித்தாமர்கள் வாழி வாழி வாழி என்று சொல்லி அவருடைய அழகான வாழி திருநாமமாக மலையில் வேங்கடவர்க்கு மாமனார் வாழியே மணி சுடர்கள் அனந்தனென இங்குதித்தோன் வாழியே உலகுக்கோர் தஞ்சமென உதித்தருள்வோன் வாழியே உலகமுண்டம் ஆலடிமை உகந்தருள்வோன் வாழியே இலகு சித்திரையில் சித்தரையோன் வாழியே எந்த எதிராஜர் இணையடியோன் வாழியே அலர்மேல் மங்கை திருவு கப்பனார் அனந்தாழ்வான் திருவடிகள் அனவரதம் வழியே என்ன அனந்தாழ்வானுடைய திருவடி தாமர்களுக்கு பல்லாண்டு பாடி அவருக்கு இருந்த ஆச்சார்த நிட்டை அவருக்கு இருந்த பகவத்கை கிடத்திலே ஓரளவேனும் நாமும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரிடத்திலேயும் கொண்டு அமைகிறேன்